ஊத வாசனைகள் அதான் சொல்லுவோம் உள்ளே அடங்கியிருக்கிற வாசனை இருக்கு அது சாமான்யமாக அது நீங்கிறதுக்கு அப்பியாச பலம் எண்ணங்கள் இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ தீவிரமாக அந்த அளவுக்கு தான் அதை அடங்கும் அடங்கிறது இல்லை இப்படி இந்த சுவைக்கு அடிமையாகிறதை தடுக்கணும்னு சொன்னாக்க முயற்சி பண்ண தான் முடியும் பசி சுவை முக்கியமில்லை என்று ஒரு கருத்து இருக்கணும் இல்லைன்னா ஆரம்பத்தில் சில சில கொள்கைகளை வகுத்துக்கொள்வோமேனால் நாளில் அது பழக்கத்துக்கு வந்தோம் பழத்துக்கு வந்த பிறகு அது திரும்ப தோற்றம் இது அபியாசம் ஆகவே இந்த விசாரமானணும்னு சொல்லணும் பொருடலைத்தான் கடப்பாய் போய் சம்சார சாகரமாகிய அதாவது பிறப்பிறப்பு ஒரு அலைகளை வீசிக்கொண்டிருக்கின்ற சம்சார சாகர்த்தா இதை தாண்ட போகிறாயா இதெல்லாம் முடியாது ஆர்டர் ஆகவே ருசியை கட்டுப்படுத்தணும் ருஷிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது பசி சாப்பிட வேண்டியது தான் அதாவது பசிக்கு உடலுக்கு ஆரோக்கியம் உள்ள உணவாகவும் பார்த்து சாப்பிட வேண்டும் வேண்டும் ருசி உள்ளதெல்லாம் ஆரோக்கியம்னு சொல்ல முடியாது கெடுதலான நிலைகளும் உண்டு ஆனால் ருசிக்கு முக்கியத்துவம் கொடுத்த உணவு உடம்பு உண்டு பொருள் செலவும் அதிகம் உண்டு அபகீர்த்தியும் உண்டு அப்புறம் வைத்திய செலவும் கூடும் பல தொந்தரெலாம் இருக்குது இருக்குதுல்ல அது ஒரே நாளை கஞ்சி இல்லை அது இன்றைக்கி வடித்தாங்களா அப்புறம் நாளைக்கு அந்த கஞ்சி அதிலே ஊற்றுவாங்க அப்புறம் மேலே தெளிஞ்சில் தண்ணியெல்லாம் கட்டு மீண்டும் ஊற்றுவாங்க அப்படி பல நாள் ஊற்றுற அந்த காடி அதான் காடின்னு போயிடும் அது நாள் முப்பது நாள் கூட சேர்த்து வைப்பாங்கண்ணா சேர்த்து வச்சா அதை சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் சில வியாதிகளோட போக்குடுவோம் இணைப்பின்குறி காட்டியிடும் கோசோனாவிட்டு நேரடையாரே இனிப்பின்கு முக்கனே முதலிய உணவினை எனினிவை போலும் உனைப்பல் வாதிசை பகை பிரிதில்லை உணர்ந்துள்ளமே ஒழித்தாயே வினை பராபரன் திருவடி நீழலியாம் பெறற்கிடையோ இன்றி வைரக்கிய சதவீதத்தில் இப்போது நாற்பத்தி ஐந்தாவது பாக்கு இணைப்பினும் குறி காட்டிடம் கோசனா விவற்று நேரிடையாறை இனிப்பை நல்கு முக்கணி முதலிய உணவினை எனின் விஷயங்களாகிய எல்லாவற்றுள்ள மகளிரையும் சுவையினைத் தருகின்ற முப்பழ முதலிய புசிப்பினையும் மனத்தால் நினைப்பினும் ஆண்குறியும் நாவும் லேவனமும் நீருவரலும் ஆகிய அடையாளங்களை காட்டுமானால் இவைபோலும் உனை பல்வாதை செய் பகை பிரிதிலை உணர்ந்து உள்ளமே ஒழித்தாயேன் என்றது இவற்றைப் உனக்கு பல பிறவித் துன்பங்களைத் தருகின்ற சத்துரு வேறொன்று இல்லை ஆகலின் இப்பொருந்தல் அருந்தல்களை சத்ருவென்று அறிந்து நெஞ்சமே விழுத்தினையானால் பிணை பராபரன் திருவடி நீழல் யாம் பெறற் கிடையூரின்றேன் என்பது பின்னர் யாவர்க்கும் மேலாகிய பரசு பரமசிவனது திருவடியாகிய நிழலை யாம் அடைவதற்கு விக்னம் வேற இன்று என்று விவேகம் கூறிற்று என்னவார் நினைப்பினும் எனவே கேட்பினும் பரிசிப்பினும் பார்க்கணும் என்று இந்திரியங்களுக்கு கொள்கிறேன் பட்டிந்திரும் சேர்த்துக்கணும் அருந்தல் பொருந்தல்களில் மனமுதலிய ஆறு இந்திரியங்களும் பிரவருத்தி அகலின் திருவடியை அடைவதற்கு இவை நிவர்த்தி அகல் வேண்டும் அகலின் பகை பிரிதில்லை என்று கூறப்பட்டது இதெல்லாம் தடைகள் அதனால் இதைவிட வேறு பகைவில்லை சொல்ல அதற்கு உதாரணம் சிவானந்த மாலை ஊணுமுறையும் நமன் தூதுவர்கானுள்ளமே வானுதலால் நேரே மரளிகான் பேணியவர் உற்றார் போல் வந்த வந்துடுவர் வந்தாலும் போற்றியரன் நற்றாமரை பதமே நாடு ஊணும் உறையும் நமன் தூதுவர்கான் அதாவது ஊன் அந்த மாமிசங்கள் அதாவது சாப்பிட்ற விஷயங்கள் உரை சொல்கிற விஷயம் இதெல்லாம் நமன் தூதுவர்களான் யம யம தூதர்களான் இது நாக்குரிசி சாப்பிட்றதும் வாக்கினால் வசனிப்பது இதெல்லாம் யம தூதர்கள் ஏ உள்ளமே மனமே வானுதலார் நேரே மரளிதான் இந்த ரெண்டு யமதூதர்கள் பெண்ணாசிரிக்க அது நேரே யமனியாவான் இந்த மூன்றுமே பேணியவர் உற்றார் போல் வந்துவிடுவார் நமக்கு என்ன அனுகூலம் பண்ணுற மாதிரியாக வருவார்கள் அப்படி வந்தாலும் ஓட்டி வழி விரட்டி விட வேண்டும் அப்புறம் அறநாமரை பதமையான ஆடு சிவருமானுடைய தாமரை போல் இருக்கிற திருவடிகளைத்தான் விரும்பினே இந்த ஊனும் உரையும் அப்புறம் பானுதலார் ஒரு தொடர்பெல்லாம் கொல்லப்படாது அது எவனும் எவன் தூதர்களாக இருக்கிறார்கள் என்பதை தேகத்தின் தோடமான நுண்ணேற்றை நந்தனாவனின் துறவினார் இறை பெயர் நவிழுவாரணியொன்று நாட்டுணியாக நீராதிய போற்றவை போற்றி ஆறாவது பாட்டு இதுவரைக்கும் இந்த அருங்கல் பொருள்களை பற்றி உள்ள வாசனைகளை மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு பொருந்தல் நாள் வரக்கூடிய துன்பங்களை ஆறு வாழ சொல்லி பின்னால் அருந்தல் நாள் வரக்கூடிய துன்பங்களை போட்டு சொன்னார் இந்த துன்பங்களை வரக்கூடாது என்று நாம் தள்ளினாலும் கூட அனுற்புத்த வாசனைகள் உள்ளே அடங்கியிருக்கிற வாசனைகள் அது விஷயங்களை கண்டபோதும் அதில் நினைக்கும் போதும் அது வெளிப்பட தான் செய்யும் அப்படி ஒரு சாமர்த்தியம் இருக்குது அந்த அந்த காலத்தில் யோசனை சாமர்த்தியம் இது எப்போ வந்து இந்த வாசனை அனாதியா தான் சொன்னார் அனாதியா வாசனையால் அடைந்தது ஆஷாமகினம் வந்து மிடிக்க நிறுத்தி வாராத என்று உரைத்தவர் அதோடு சேர்ந்து வச்சு பூங்கு வாசனை சேரும் அது எதை அதுதான் அதிலிருந்து ஏராளமாக இந்த சூழ்நிலை செய்கிற விவகாரத்தில் இத்தனை விஷயங்கள் இருக்குன்ற பாருங்கள் இந்த வாசனைகள் அது முற்போதும் அனுப்புவதும் ரெண்டு பிரிவு உற்பத்தின வெளிப்பட்ட வாசனைகள் அது அவள் பொருந்தும் பா இருக்கக்கூடிய வாசனைகள் அதாவது வெளிப்படையாகவே அருந்த செயல்படுத்துவது இது வெளிப்படையாக செயல்படுத்த கூட உள்ளே ஏ சொம் அதாவது மன அளவில் அது குறிப்பிட்டே கிடக்கும் அப்படிப்பட்ட வாசனைகளை போக்குறதுக்கு தான் இப்போ சொல்லப்பட்டது அந்த வாசனைகளை போக்குறதுக்கு உபாயங்கள் இதில் சொல்கிறார் அது ஒரு முக்கியமான பாட்டு மற்ற பாட்டுகளை விட இது மிக முக்கியம் எப்படின்னு சொன்னால் இன்றோ சூழ்தரோ அனுதியராதிய பல்போகம் தேகத்து ஒன்று நோயரின் தோகமாக நீங்கும் என்பது இந்த காயத்திற்கு ஒரு வியாதி வந்து பொழுதுநாயம் இதனால் அனுபவித்திற்கு கருத்தில் வைத்த நோயாகிய பல யோகங்களும் இக்காலத்து தானே புசித்தற்கு அண்ணன் போகுமாகலின் இதுதான் முக்கியம் எவ்வளோ போக பாக்கியங்களுக்கு வாய்ப்பாசி இருக்குது அணுவி கருது உடம்புல மூன்று செஞ்சு இப்போ என்ன பண்ணீங்க தீராத நோய்கள் ஆயிரக்கணக்கான செலவு பண்ணுறீங்க நல்லா பண்ணுறது நல்லா ஆக மாட்டேங்குது இப்போ அந்த பொருள் இருந்து என்ன பண்ணுறது இருந்தும் பிரியாது இல்லை அதான் வகைத்தான் வகுத்த வகையெல்லாம் தொகு தூக்கிறது அப்படியே பராத இருக்கு அது இருக்கிறதுனால ராசபாந்தால் நியாயம் இருக்க கிடையாது என்று சூழ்ந்தரும் வனிதராதியா பல் தோகமும் இத்தேகத்து ஒன்று நோய் தோகமாக நீங்கள் என்ன போச்சு இது இருந்து என்ன பிரயோஜனம் என்று வெறுப்பு ஏற்பட்டு அதனை மேலே கோபம் தான் வரும் குலதான் வரும் அதனால இது இச்சை வைக்காதே அர்த்தம் பிறகு கர்மானுசாரத்தை அனுபவிக்கலாம் ஆனால் ஆசை கூடாது பெயரிலும் நீற்றை நின்றனா அணிந்து உறவினர் நவிழ்வரேன் என்ற உடம்பினை விட்டு உயிர் நீங்கிய காலத்தும் சுற்றத்தாராய் உள்ளார் திருவண்ணீற்றை அவ்வுயிருக்கு நண்டன கருதி நெறித்து நீங்கும் தருணத்தில் சிவனது திருநகம் ஆகிய பஞ்சாத்திரத்தையும் சாகர சமயத்தில் சில பேர்கள் சரி இனிமேலாவது வீடு பூசி காது குட்டில் கொஞ்சம் பஞ்சாத்தன் செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப அளவு செய்வாங்க மற்றவங்க செய்ய அந்த வாசனை இல்லாதவங்க அது செய்ய மாட்டான் என்னவோ சொல்லுவையா அப்படிம்பாங்க இதுதான் பஞ்சாத்தன் சொல் அந்த எளவானே வரல அப்படிமா அது வரமாட்டேங்க ஏன் அந்த வாசனை இல்லை அது பிடிக்கிறதுல வெறுப்பு ஏற்பண்ணு வேறு பேர் சொன்னாங்க முருகா முருகான்னு சொன்னாங்க முருகன் தோசையாக கொண்டா கொண்டான்னு நானும் நான் அப்படி போடல அந்த வாசலையாளர்களை அப்படி மாற்றி விடுவோம் ஆகவே பஞ்சாச்சரத்தை ஜெபிச்சாலும் கூட ஜெபிக்க சொன்னாலும் கூட சில பேர்களுக்கு எடுபடுறதில்லை ஆனாலும் சீ உண்டு நீங்கே பொன்று நாட் துணிவாக இயவாகிய போற்று அவை போற்று இல்லை என்பது உயிர் நீங்கும் காலத்து துணையாகலும் அது திருவள்ளூர் முதலியினையும் அது நீங்காமல் முன்னரே போனிக்கொள்வதையும் இந்த எட்டு வகை கொள்ளத்தக்கது தள்ளத்தக்கது இருக்கு அது கொள்ளத்தக்கது சாகர சமயத்தில் கையாள முடியாது அதனால் முன்னாலேயே பழக்கம் நீங்கள் தள்ளத்தக்கது அப்படித்தான் முன்னாலேயே நீக்குறது என்ற கருத்தை சொல்ல மனைவி முதலியின்வகை பொருள்களும் இருக்கும் போதும் புசித்தற்கு அந்நியமாகல நீ அவைகளை பேணாது ஒளிதி என்று வேகம் கோரிக்கின்றவாள் உயிரின் பயிரினும் என்ற இடிவுச்சிறப்பு உண்மையால் அது பெயரானரே அணிவது உயிருக்கு மிகவும் பயன் என்பதாயிற்று முன்னாலே அதெல்லாம் செய்யணும் அந்த சமயத்தில் அது பலனும் வரதில்லை ஆனால் முன்னாலே ப பழக்கம் பண்ணிக்கிறார் வனிதையர் ஆதிய எனவே வனிதை பஞ்சனி சௌக்கிய போஜனம் கங்கம் வஸ்திரம் ஆவரணம் தைலம் தாம்பூலம் அவை என் வகையும் அறிந்து கொள்க நீராதிய எனவே விபூதி ருத்ராட்சம் பஞ்சாட்சரம் தீர்த்தம் பிரசாதம் குருலிங்கம் சங்கமம் என வரிக இதற்கு உதாரணம் சித்தாந்த சிக்காமல் காண்க தவத்தோர்க்கு அவ் இவ்வெண்மையையும் அங்கீகரிக்க வேண்டும் என்பது கருத்து பாட்டுக்கிட்டாடி உண்ணவர்காய் ஆகாத நஞ்சுண்ட அன்னவ அன்னரடியார் அமக்கிங்கு ஆகாத சொன்னே முறி அப்படின்னு பாட்டு தீர்த்தம் பண்ணிக்கலாம் கொள்ளத்தக்கது தீர்த்தம் பிரசாதம் திருநீரஞ்சக்கரமும் சாற்று முறைகள் பிறந்த தாழ்வடமும் அந்த இட்டு போ புள்ளி வச்சுக்கணும் தான் போடணும் போற்றும் ஒரு லிங்க சங்கமம் கொள்குறிகள் எட்டும் எட்டாம் இருக்கணும் எட்ட எட்டாம் தானே தான் எட்டாம் கருவகல கட்டுரை தேம் காணும் அது தள்ளத்தக்கது எட்டு சித்தாந்த சொல்லப்பட்ட பாடலில் எட்டு என்ன பெண் என்னன்னா பெண் ஆசை ஆலைகள் ஆடைகளில் ஆசை ஆபரணம் வச்சுக்கணும் தைலம் தைலம் அப்படின்னா நல்லெண்ணெய்க்கு பேர் எழு எள் சம்பந்தம் தைலம் அர்த்தம் சம்பந்தம் தைலம் அதில் இப்போ என்னன்னா தைலம் சரக்கு சேர்த்து காய்ச்சினா தைலம் அர்த்தம் சாதாரண நல்லெண்ணெய் அதுக்கு எண்ணெய்க்கு நல்லெண்ணெய் வச்சுட்டாங்க எழுத எண்ணெய் அர்த்தம் எள்ளில் எள்ளை நெருக்கப்பட்டு எழுக்கப்பட்ட பொருளுக்கு எண்ணெய்னு அர்த்தம் அந்த எண்ணெய் எல்லாம் பொது பெயர் அது எல்லாத்தையும் நெருக்கப்படி இருக்கிற எல்லாம் நெருக்கிறாங்க என்ன வருது என்னென்ன பேர் பெரிய இல்லைன்னு நல்லெண்ணெய்ன்னு பேச்சிட்டாங்க நல்லெண்ணெய் பாம்பு எல்லாரும் பொது பாம்பு நல்ல பாம்புன்னு பேர் வச்சாங்க நல்ல பாம்பாது நல்ல பாம்பு அது அப்படி போல் தில் சம்பந்தம் தைலம் தில் எண்ணெய் எள் இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க அது பல சரக்கு போகிறதால பெய்தெய்லம்னு போட்டார் பெய்தெய்லம் என்ன பல சரக்கு பெய்யப்பட்டது பெய்தெயலம் தொழில் பெய்யப்பட்ட போடப்பட்ட என் அர்த்தம் இது பெய்தெய்லம் தாம்பூலம் வெத்தலைப்பாக்கு அதில் இது பீடாத்தூள்லாம் போடுறாங்கல்ல வாசனை கேலக்காய் இது இதெல்லாம் உன்னல் சாப்பாடு அரிசி சாப்பாடு அணை மெத்த தலகாணி இதெல்லாம் சந்தனங்கள் எல்லாம் சேர்த்து எட்டு எண்ணி பேனை பார்த்துக்கோங்க ஓர் எட்டும் யாருக்கு உரியது போய்களுக்கு உரியது தான் ஆனால் ஞானமார்த்த உள்ள மூச்சுக்களுக்கோ ஆத்மசாத கூடாது அப்போ கூடாதுன்னு முற்றிலும் தள்ள முடியுமா முடிஞ்சவரை தள்ளலாம் விண்ணவர் காய் ஆகாத நஞ்சு உள்ள அண்ணலியார் தமக்கு தேவர்கள் ஒரு காலத்தில் பார்க்க கடக்கும் போது களையும் போது அந்த விஷமான முதல்ல அந்த வாசுகின்ற பாம் கக்கிவிட்டது அந்த வேகத்தை தாங்க முடியாமல் அறக்கல் ஓடுவிட்டாங்க தேவதர்கள துர்த்தி வந்தது அவங்களுக்கு போய் மகாவிஷ்ணு சங்கத்தில் இறந்தாங்க மகாவிஷ்ணா அப்போது ஆமையாக இருந்து தாங்கிட்டு இருந்தவர் அவர் அப்போ நல்லா சேப்பாக இந்த வேகம் பட்டதாக கருப்பா கருப்பு அதுக்கு பேர் கருப்பன் பேர் அப்போ மகாட்சம் இது க உடம்பாரு வந்து போயிச்சுன்னா கருப்பாகிடுச்சுன்னு கையிலே போயிட்டார் எல்லாம் காலை வயதுக்கு போய் போய் பன்னி இருந்து தோத்திரம் பண்ணாங்கலாம் அப்போது அது தோற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன் அவர் பார்த்தாரான் இது எங்கிட்ட முடியாது நீங்கள் அங்கே வாங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க சாப்பிட்டு பட்டினியாக கிடக்க வேணாம் அப்படின்னு கைலாச்கூட்டி போனாரான் கைலாச குட்டி போன பிறகு அவர் சரி சுந்தரத்தை கூப்பிட்டு குறிச்சிடுவான் அந்த தேட்டிகிட்டு வ விஷமாக இல்லாமல் எல்லாம் தேட்டிட்டு வந்த பிறகு சாப்பிட்டார் சாப்பிட்ட பிறகு இவர் முழுங்கனாக உலகம் அழிஞ்சிடும் இவர் வயிற்றுக்கிட்டதான் உலகம் இருக்கு என்று அம்பியை கழுத்தை படிச்சுக்கிட்டான் அவர் வாயம் முடிக்கிட்டாரான் இன்னைக்கு துப்பனாக இவங்க மேலே போயிடும் சேர்த்து போயிடும் வாயம் போட்டிக்கிட்டாங்க அதெல்லாம் வரும் கழுத்துலேருந்து நின்றுக்கிட்டு கசி ஆரம்பித்தது அந்த கசியே அந்த நந்தியை மண் அப்புறந்தான் அது நக்கையில் போக நல்லது போக நீலகண்டம் ஆயிடுச்சு அது அது கருப்பாக போச்சு கலச்சு அதுக்கு நல்ல கழுத்து தான் அப்படி ஆயிடுச்சு இதுதான் ஏகாதசி வருதுன்ற அர்த்தம் அந்த தேவர்கள் பட்டினி கிடந்து தோத்திரம் பண்ண நாள் தான் ஏகாதசி அது ஏகாதசிக்கு பிறகு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுவோம் பாரணம் துவாதசி பிறகு போகிற திரையோதி திரியோதி மீது சாப்பிட்டது அதுதான் பிரதிவச நாள் அந்த நந்தி மக்களுக்கு நந்தி ஒரு பூஜை பண்ணி காப்பாற்றி சேர்ப்பாங்க அப்போது பகவானுடைய அறவு கிடைக்கும் பிரதோஷி சொல்கிறது ஏன்னா எவருடைய துன்பத்தை போக்கிற நேரம் அல்லவா அந்த விஷத்தை தாண்டி தான் வைத்துக்கொண்டு மக்களுக்கு நன்மை செய்தார் அது போல் நம்முடைய பாவங்கள் எல்லாம் போக்கி பிரதோஷம் அந்த பிரதோஷம் அண்ணா பெரிய தோஷம் என்ன குற்றங்கள் குற்றங்கள்லாம் போக்கக்கூடிய காலம்னு அர்த்தம் பெரிய பாவங்கள்லாம் போகக்கூடிய காலம் அது அடிப்பட்டு பரதோஷ காலம் செய்தி சம்பிரதாயத்தில் மிக உயர்வு உயர் சம்பதி ஏகாத ஸ்தி மிக உயர்வு ரெண்டுமே இதுக்காக ஏற்பட்டது தான் விசக்கா பார்க்கலாம் தப்புறதுக்காக அதை விசக்காய தப்புறதுக்காக அதனால தான் விண்ணவர்காய் ஆகாத நஞ்சுண்ட அண்ணனடியார் அமக்கு யாருக்கு அடியார்கள் இங்கு இந்த உலகம் ஆகாது சொன்னோம் அறிவி ஏ திசர்களே ஆகாது என்று சொன்னோம் நீ தெரிந்து கொள்வாயாக என்று சித்தாசிகாண்ட சொல்லப்பட்டது பெண்ணாடை ஆபரணம் பெய்தைல்தாம்பூலம் உண்ணலனை சந்தனத்தோடோரிட்டும் ஆகாத நஞ்சுண்ட அன்னரடியார் தமக்கெங்கு ஆகாது சொன்னோமீ இன்னும் கொள்ளத்தக்கது தீர்த்தம் பிரசாதம் திருநீரஞ்சக்கரமும் சாற்று வரை கட்பிடந்த தாழ்வடமும் போற்றும் குருலிங்க சங்கமாம் கொள்குறிகளான் கருவகலக்கட்டுரை தேம்கான் தீர்த்தம் தீர்த்தம்னால் தூய்மையான நீரின் அர்த்தம் ஏ தூய்மையானது பகவான் மேலே பட்டதெல்லாம் தீர்த்தம் அபிஷேகம் தீர்த்தம் பாதுவாதகம் இதெல்லாம் ஆனால் இப்போது கோயில்களில் லிங்கம் இருக்க அதெல்லாம் ஒரே அஸ்தமார்த்து காடமாட்டாங்க பஞ்சாவரம் சேரமாட்டாங்க சுத்தம் கிடையாது என்ன காப்பாணா அந்த திகத்தில் போட்டு சுத்தம் பண்ணி தீர்த்தம் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அது செய்கிறதில்லை சில பேர்ல அந்த பஞ்சாமரங்களுக்கு சேர மாட்டாங்க அறிவுறுப்பாக இருக்கேன் வாது நான் அது கேடுதில்லை அது தீர்த்தம்னு பேரே ஒழிய அது தீர்த்தமாக இல்லை அதனால் தீர்த்தம் அது கொள்ளத்தக்கது பிரசாதம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணதெல்லாம் பிரசாதம் இல்லைன்னா சாதம்னு பேர் பிரசாதம்னா மேலான சாதனம் அர்த்தம் திருநீரு நீர்னா சாம்பல் இது பகவானுக்குரியதானதுனால திருநீர் ம மரியாதைக்குரிய சாம்பல் அர்த்தம் அஞ்சக்கரமும் அஞ்சக்கரம்னா பஞ்சாச்சரம் ஐந்து எழுத்துக்கள் நம்ம சிவாய அல்ல சிவாய இது பஞ்சாட்சரம் சாற்றும் இறைகள் பிறந்த தாழ்வடமும் எல்லாரும் அணிந்து கொள்கிறார்களே அது எங்கள் எந்தது சிவருமானுடைய திருக்கண்ணீர் அது கண்ணீர் வந்தது அதான் சொன்னாங்க உயிர் நீத்தம் என்று அறிந்தாலும் நல்லோர் பல்லுயிர்கள் அருட்டோன்றல் முன்னால் செயரூற்ற தேவர் உரைகேட்டிறங்கி திரு உள்ளத்தோடு அயர் உட்புதித்த கண்ணீர் உகுத்த கண்ணீர் என்றே அக்கமாமணியாய் தெனிலே என்று புத்திராச்சாட்டு உயிர் நித்தமென்று அறிந்தாலும் நல்லோர் என்ன ஞானிகள் இது உயிர் தான் நித்தம் ஏன்னா ஆத்மா தான் நித்தமாக இருக்கிறது அதெல்லாம் அதித்தியம் என்று தெரியும் அவர்களுக்கு அறிந்தாலும் கூட நல்லோர் என்ன ஞானிகள் பல்லுயிர்கிட்ட துயருக்கு இரங்கல் குடிமை உள்ளோ அந்த மைத்திரிகரணி உயிரி உபயோச்சுன்னு சொல்லக்கூடிய சற்குணங்கள் இருக்கிறதுனால யோகா அறிஞ்சு அவருக்கு இருக்குது தை இருக்குது அதனால் அவர்கள் முடிஞ்ச சேவை செய்வார்கள் என்பது புதுமை இல்லை அப்படி போல துயரக்கிறங்கல் புதுமைகளோ அதே போல் அருட்டோன்றல் அருளே வடிவாயிருக்கிற சிவருமானவர் என்ன செய்தார் சீருட்ட தேவரை கேட்டு இறங்கி திருவுலத்தோடு தேவர்களெல்லாம் ஒரு காலத்தில் அது அறக்கறளாலே அடிபட்டு ராஜ்யமெல்லாம் போன பிறகு போய் அழுகுறாங்களாம் அப்படியே இவருடைய அழியை பார்த்து அவர்கள் அழுகி வந்துருச்சு சிறுபேர்கள் வந்துடும் அந்த துன்பம் படும்போது இந்த மனசு இடகி போயிடும் அப்போ இறகுது கிடையாலும் எழுந்து கண்ணீர் வரும் அந்த கண்ணீர் தான் துளிகள் உருண்டு உருண்டு மணி கண்மணி அக்கமாக மணி அக்கம்னா கண்ணு அக்கம் கண்ணில் வந்த துளிகளே உருண்டையாகி மணியின்னு போயர் அது உடம்புல ஒருத்திராச்சமன் போயர் அச்சம் அச்சமன்னா கண்ணு ஒருத்தருடைய கண்ணீர் வந்தது என்று அர்த்தம் அது அப்படியே கொட்டையாகி விழுந்து மரமாகி அப்புறம் இப்போ வந்து எங்கும் விளைஞ்சு கொண்டு இருக்குது நேபாளம் நிறைய மரம் இருக்கும் அரிஞ்சவள் ஒரு மரம் பார்த்தது புளி மரம் மாதிரி தான் இருக்குது அது பழம் அந்த பழத்துக்குள்ளே கொட்டை தான் இது பரகம் ஒரு முகம் ரெண்டு முகம் மூணு முகம் இப்படி மூணு முகம்னால் கோளுகள் தான் அது நேபாளத்தில் நிறையா இருக்குது இப்போ போலிகள் நிறைய ஆயிடுச்சு வடநாட்டில் மரக்கட்டையிலேயே ஒரு முகம் ரெண்டு முகம் செஞ்சு போகிறது அவங்க செஞ்சு அது சிவலிங்கம் அழகுப்படுத்துகிறது அது சூசரியாவும் செஞ்சு போகிறது விளைய்கிற சாய பூசி போகிறது அப்படி எதுக்காட்சி மரங்கள் அதிகம் அங்கே விளையிறது ஆமாம் அந்த அயர்வொட்டு உத்த கண்ணீர் அன்றை அக்கமாமணி ஆகி பெரியது அப்படிப்பட்ட மகிமை தீர்மானிக்கிறது கருணாமூரித்தவர் பக்தருடைய குறையை கண்டு உடனே இறக்கம் கொள்வார் அதனால் அது அக்கமாமணி என்றும் ருத்ராட்சம் என்றும் பெயர் பெற்றது அப்படிப்பட்ட இறைகள் பிறந்த தாழ்வடமும் போற்றும் எல்லோரும் வணங்கக்கூடிய குரு உகாரம் அஞ்சார் உகாரம் ஞானம் ஞானத்தில் அஞ்சாந்து போக்குவரத்து குருவாவார் என்று சொல்லப்படும் லிங்கம் சிவலிங்கம் அல்லது குலிகள் அடையாளங்கள் அதாவது ஞானமாரத்துக்குள்ளே அடையாளங்கள் இதெல்லாம் லிங்கம் என்று பெயர் சங்கமம் சற் சங்கம் மேன்மக்களுடைய கூட்டுறவு என் அர்த்தம் கொள்குறிகள் எட்டாம் இதுதான் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடையாளங்கள் ஆக கொள்ளத்தக்கது எட்டு இது எதுக்கு சொல்கிறோம் கருவகல கட்டுரை தேவ்தான் சம்சார சாகத்திலிருந்து நீங்குவதற்கு தொகுத்து சொல்லப்பட்ட முறைமை இது இது கிடையாது என்று சித்தாசிகாவனையில் குரு சிசர் சொல்ல மாதிரி இரண்டு பாடல்கள் தீர்த்தம் பிரசாதன் திருநீரஞ்சக்கரமும் சாற்று முறைகள் பிறந்த தாழ்வடமும் ஒற்றும் ஒரு லிங்க சங்கமும் கொள்குறியல் எட்டும் எட்டான் கருவகல கட்டுரைத்தேன் காணும் என்றும் மற்ற ஒரு நாட்டால் காண்பேன் பூண்டுள்ளே சாற்றுனே குருவாதி தாண்டி ரஞ்சிவை செய்தால் மாற்றலாம் நெஞ்சமே மன்றுளாளு தோற்று முள்ளொழிக்குள்ளொழி யாயை தொழுது வாழ் தலு மாமே பயிரால் சதகத்தில் இன்றைக்கு முப்பத்தி நாற்பத்தி ஏழாவது பாட்டு முன் பாட்டில் கொள்ளத்தக்க தள்ளத்தக்கது பற்றி விவரம் சொன்னார் இப்போது பக்தி மார்க்கத்தை தீவிரப்படுத்தினர் போட்டி நீரனின் உருத்திர சாதனம் பூந்திடு ஐந்தெழுத் தொள்ளே சாற்று நீ குருவாதி மூ ஒருவையும் தாழ்ந்து இறங்கி இவை செய்தால் என்பது மெய்ப்பொருளாக பேணிபூதியை நிறைய புனைந்து உத்ராட்சங்களை சிரசாதி இத்தானங்களில் தரித்து பஞ்சாத்திரத்தை மானதமாகி உச்சரி குருலிங்க சங்கமாகிய மூன்று வடிவையும் தாழ்ந்து வணங்கு இங்கனும் இவற்றை நாடோறும் நீ மறவா செய்தியானால் விபூத் ருத்ராட்சியத்தை குருமுகமாக கேட்டுக்கொண்டு பதினாறு இடங்களில் பூசணும் ருத்ராட்சியங்களே அங்கங்கே சிறத்தில் கழுத்தில் கையில் தரிக்க வேண்டிய இடத்துல ஸ்தானங்கள் பஞ்சாத்திரத்தை உத்தியாசம் பெற்று மாணவன் உச்சரிக்கணும் என்று சொல்லி அதற்கு மேலே மாட்டலாம் பிற பிறப்பினை நெஞ்சமே என்பது நெஞ்சமே பிறப்பினையும் இறப்பினையும் மாற்றிக்கொள்ளலாம் மண்டுலாளியா தாளும் தோற்றும் உள்ளொளி குள்ளொலியாய் அதை தொழுது வாழ்தலுமாமே என்பது அவுதன்றி கனகசபையின் கண் நடிக்கின்ற சிவனது திருவடியும் உயிராகிய உள்ளொலிக்கு உள்ளொலியாய் தோன்றும் அத்திருவடியை தொழுது அவ்விடத்து எக்காலமும் அழிவின்றி வாழவும் கூடும் எமக்கு என்று விவேகம் கோரிற்று என்று ஆகவே சாதனங்கள் செய்வதனால சிவன் திருவடியை அடையலாம் என்பது சொல்லப்பட்டது உயிரோழனது மும்மலங்களையும் நீக்கும் பொருட்டு சிவன் தனது அருளால் குர்லிங்க சங்கமமாய் வடிவுகொள்ளுதலின் புள்ளிங்க சங்கமும் அந்த அஷ்டமங்கல மூர்த்தத்தில் அதுவும் ஒன்றுதான் மூவருவையும் தாழ்ந்து இறஞ்சி இறைஞ்சி என்று கூறப்பட்டது தாழ்ந்துறைஞ்சுதல் மனத்தில் அன்பு வாக்கில் இன் காயத்தால் வணங்குதல் ஆக இதுதான் தாழ்ந்து நிறைஞ்சுதல் மனவாக்காயத்தினாலே வழிபாடு செய்தல் வீடடைவோர்க்கு சிவமுன்னாக அருளே நாவாக பஞ்சாத்திரத்தை ஜபிக்காமல் ஜபிக்க வேண்டும் நகலின் ஐந்து எழுத்துள்ளே சாற்று என கூறப்பட்டது அதாவது சிவமுன்னாக அப்படின்னா சிவாய அர்த்தம் அது சூட்ச பஞ்சாத்திரம் பேர் தோள பஞ்சாத்திரம் என்ற அர்த்தம் தூள பஞ்சாத்திரம் அதுவும் செய்யலாம் மணிக்கு அதிகாரிகள் அதோபத்தியாசம் பண்ணலாம் நம்ம சிவாய வாழ்க நாதன்டால் வாழ்க்கை ஆரம்பித்தார் அவர் இது சூட்டி பஞ்சாரம் செய்யலாம் கால பஞ்சாச்சரம் சிவா சிவா என்பது சிவா என்ற ரெண்டு அடுத்து தான் அது கால பஞ்சாட்சிரம் இதெல்லாம் மானசீகமாக உச்சரிக்க வேண்டும் இங்க நம் உச்சரித்தால் சகல கேவலம் அருண் ஆகலின் பிறப்பு இறப்பினை மாட்டலாம் என்றும் சகல கேவலம் சகலம்னா ஜாக்கிரசோப்பனத்துக்கு சகலம்னு பேர் கேவலம்னா தனித்து அதான் சுழித்தின் பேர் ஜாக்கிரசோப்பனை சுழித்தேன்னு சொல்லக்கூடிய மூன்றும் நீங்கும் பிறப்பு இறப்பினை மாட்டலாம் என்றும் சகல கேவலங்கள் அறவே குடம்போட்ட பொன் போல உயிர் ஒளி விடும் அகலின் உயிரை உள்ளொலிக்கு உள்ளொளி இவ்வுயர்க்கும் உள்ளொலியாய் திருவருள் தோன்றலின் மண்டுலாளிய தாளும் உள்ளொலிக்குள் ஒளியாய் தோல்வன் என்று கூறப்பட்டது இந்த சகல கேவலத்தில் இருந்து கருத்து உள்முகமாகும் போது அந்த மனவானது உள்நோக்கிச் சொல்வதனால உள்ளொலிக்கு உள்ளொலியாக விளங்குவது என்று சொல்லப்பட்டது அதை தொழுதலாவது தற்போதும் ஜீவியாதிரத்தல் முற்றல் அது எப்படி வழிபாடு பண்ணுறதுன்னு சொன்னதென்ன நான் கர்த்தா போக்தா என்பதை மலைக்காமல் இருக்கணும் இந்த அது இருக்கப்படாது அன்பு முற்றலே பேரின்பம் தோன்றும் அகலின் வாழ்தலுமாம் என்று கூறப்படும் அப்படி செஞ்சால் பேரின்பம் உண்டாகும் பேரின்பம் எங்கே இருந்து வருது எல்லா ஆத்மசுலந்தான் ஆனால் இதுக்கெல்லாம் உபாயம் இந்த மனதை ஒடுக்கிறந்தான் மனதை ஒடுக்கிற விதம் தான் சாஸ்திரம் தெரியாது அதான் ஜாஸ்திரம் சொல்லப்பட்டது ம சாத்திரம் கிடையாது மசா மனித விரிக்கிறது தான் கர்மகாண்டம் எல்லாம் விரிக்கிறது பக்தி காண்டத்தில் இந்த உலகப் பொருள்களில் பட்டுதலை குறைத்து பதமூர்த்திகளில் பட்டுதலை வைக்கணும்னு சொல்லப்படுது அது ஒரு பாதி படையுது அதில் முழுதாக பழகிறது இல்லை அதே விதத்தில் முழுதை முழுமையாக குறைக்க செய்யணும் பரிபூர்ண மா மனம் ஒங்கணும்னு சொன்னால் பிரம்ம சத்தியம் பிரபஞ்சம் மித்திய நிச்சயம் வந்தால் தான் பிரபஞ்சத்தில் மித்திய நிச்சயம் பூர்ணமாக உரிமையானால் மனதுக்கு சேட்டை இருக்கிறது இல்லை அது போனால் ஒடுங்க அந்த மனமான போனால் ஒடுங்கும்போது செத்தானன்னு போனமாக பானமாகும் அதுதான் பேரின்பவன் சொல்லணும் பேரன்பவன்னால் வேறு எங்கேயும் இல்லை எங்கேயே தான் இருக்கு பெரிய இன்பம்னா எப்படி இருக்கும் அதிக காலத்தில் அதிக தேசத்தில் இருக்கிறது பேரின்பு அதிக காலம் எப்போது இருக்குது இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரதில்லை குறையதில்லை கூடுறதில்லை ஒரே மாதிரி இருக்கு அதிக தேசம் அதிக தேசம்னா எல்லாருக்கும் அதிஷ்டானமாக தான் இருக்கு ஒருவருக்கு அதிஷ்டானமாக இருந்து மற்றவருக்கு அதிஷ்டானம் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கிறதுனால பேரின்பம் என்று சொல்வது மனம் பரிபூர்ணமாக ஒழுங்கும்போது பரிபூர்ண ஆனந்தம் வெளிப்படும் அப்படி வெளிப்படும்போது அது பேரின்பம் போய் அந்த பேரின்பம் மன ஒழுக்கம் இல்லாத சமயத்துலேயும் இடையிடையே அது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் எப்படி விவகாரம் பண்ணுறோம் விவகாரத்தில் மனசு இருந்தாலும் மற்றது மறந்துடுறோம் அப்புறம் விவகாரம் நீங்கின பிறகு மற்றது ஞாபகப்படுத்தும் சம்ஸ்காரமாக இருக்குன்னு அர்த்தம் நம்முடைய பெயர் சம்ஸ்காரமாக இருக்குது அதனால் யாரையோ கூப்பிட்டா நாம் எனக்கும் கூட்டியாலும் கேட்குறேன் சம்ஸ்காரம்னு கேட்கணும் அப்படிப்பட்ட சம்ஸ்காரமாக அந்த பேரின்பம் அடங்கியிருக்கு விவகாரம் முடிஞ்சவுடனே பேரின்பம் வந்துடும் நான் பிரத சுரபம் என்று அந்த பாவனை வரும்போது மன ஒடிங்கரும் ஆனந்தம் தோற்று அதனால தான் எப்போதும் அந்த ஆனந்தம் இருந்து கொண்டே இருக்கிறோம் சில தமிழக விவகாரங்களுக்கு கொஞ்சம் குறையும் கூடும் சூரியன் எப்படி எப்போது ஒரே மாதிரி இருந்தாலும் கூட மேகத்தினாலே சில கசிது நேரம் அறைப்பட்டு பிறகு மீண்டும் மேகம் கலைஞ்ச உடனே சூரிய உளிச்சம் பழையபடி வருதோ அப்படி போல் ஆத்மாவின் ஆனந்தத்தை இந்த விவகார திசையில் பிரார்த்தமானது சில சஞ்சலத்தை உண்டாக்கினால்கூட மனதை அந்த பிராரதத்தை நீங்கும்போது உடனே சஞ்சலம் நீங்கி போயிடும் நீங்கி பேரின்பத்தை வெளிப்படுத்து அஞ்ஞான காலத்தில் அப்படி கிடையாது ஒரு விவகாரத்தை விட்டோமோ இன்னொரு விவகாரம் பிடிக்கும் முடியாது அமைதி கிடையாது எப்போதும் அஞ்ஞான காலத்தில் அமைதியே தெரியாது அஞ்ஞான என்னால ஒரு விவகாரம் பிடிச்சோம் ரொம்ப துக்கமா இருக்கு போப்போம் அதை பிடிச்சிக்கிறோம் ஒன்று சொன்னா அங்க ஒரு துக்கம் வந்துடும் துக்கமா இருக்காது பிடிப்பா சுகமாக தெரியாது எங்களுக்கு வெளியில் இருந்தேன்னா அதனால இங்க சுயமுல்ல அங்க போவோம் அங்க சுயமில்லை இங்க வருவோம் என்று இப்படிப்பட்ட எண்ணம் தான் இருக்குமே வெளியில் சுகம் இல்லைன்னு நினைச்சு வராது எதாந்த ஒன்றை தான் வெளியில் சுகம் இல்லை என்று சொல்லுது அப்படி சொல்லுறது விளக்கமெல்லாம் கொடுக்குது அது ஞானிகளுக்கு அனுபவமாக இருக்குது யுக்திக்கும் பொருந்தது அப்படி மத சாஸ்திரங்களை சொல்லப்படவில்லை யுக்திக்கும் பொருந்தாது ஏன் அப்படின்னு சொன்னால் ஒருவருக்கு ஒரு பொருளை சுகம் இருக்குன்னு சொன்னால் எல்லாருக்கும் அந்த பொருளை சுகம் தோற்றணும் ஒருவருக்கு ஒரு காலத்தில் இருக்கிற சுகம் தொடர்ந்து இருக்கணும் குறைந்து இருக்கணும் அல்லவா இருக்க மாட்டேங்குது அஞ்சு இந்திரிகள் மூலமாக அணுவிக்கிற சுகமானது சிறிது நேரம் இருக்கிற அதே அளவு அடுத்த நிமிஷம் இருக்கிறது இல்லை குறைஞ்சி போதும் அப்புறம் கடைசியாக இன்னும் கொஞ்ச நேரம் போனால் வெறுப்பு ஏற்படும் அப்புறம் வெறுப்பு ஏற்பட்ட பிறகு அது விட்டுருவோம் அப்புறம் சுகம் பண்ண எப்படி சொல்ல முடியும் ஒருவருக்கு சுகம் என்றால் எல்லோரும் சுகமாக இருக்கணும் எது போல் அப்படின்னு சொன்னால் மிளகாய் எல்லாருக்கும் ஆரந்தாக இருக்கும் ஒருத்தருக்கு இனிப்பு இருக்க ஒருத்தருக்கு கசப்பு இருக்கும் ஒருபோது இருக்காது உப்பு எல்லோரும் உப்பாக தான் இருக்கும் ஏன் அதை குணம்னு பேர் ஒரு குணமானது எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுபோல் சுகமானது எல்லோரும் ஒரே மாதிரி இருந்தால் அப்புறம் பொருள் சுகம் இருக்குன்னு சொல்ல முடியும் பொருள் சுகம் இருக்குன்னு சொன்னால் எல்லோரும் ஒரு மாதிரி இருக்கணும் இப்படி குணம் ஒரே மாதிரி இருக்குதுல்லவா சுகம் ஒரே மாதிரி இருக்கணும் அல்லவா அதே பொருள் அடுத்து ஒரு விருப்பாக இருக்குது ஒருவருக்குள்ள அதே சுக தொடர்ந்து இருக்கிறது இல்லை சரி இன்றைக்கு நமக்கு சுகம்னு சொல்கிறது நாளைக்கு இந்துக்கமாக இருக்குது ிகள் மூலம் எது வந்தாலும் சரி சுலத்தல் தோப்பு சச்சி சிங்கி ஆக்கிரணம் அஞ்சுகள் மூலமாக எந்த சுகமானாலும் தொடர்ந்து ஒருவருக்கு இருப்பதும் இல்லை அது எந்த பொருள் அவருக்கு இருக்கோ அந்த பொருள் அடுத்தவர்களுக்கு இருப்பதும் ஆகவே அப்ப சுகம் ஒரு படித்த இருக்கு மேலே எல்லாருக்கும் உணவு எப்படி இருக்க இல்லையா புளி பண்ண எல்லாரும் புளிப்புதான் எல்லாரும் வாய்ப்பு இருக்கும் அவனுக்கு சொல்லுவாங்கிறதுலவா அப்ப இல்ல இல்ல வெளியில் அர்த்தாச்சு இல்ல அப்ப என்ன செய்யணும் விசாரம் பண்ணி பார்த்தா அத்மா சுவடி பண்ணு நிச்சயம் பண்றோம் அது அனுபவம் சுழிச்சி தான் யுக்திக்கு மனம் ஒடுங்கும் போது இந்த ஒரு நிச்சயம் நிச்சயம் ஆத்மா உள்ளொளிக்கு உள்ளொலியாய் அது இருக்கிறது என்பது பேரின்பம் இதுதான் காரணம் என்று சொல்ல முடியும் வாழலாமரம் புகழின மலர்கவி மாலை செய்தவன்றாலில் பொன்னிதழி தேர்தோ தினி நெங்கே தாழுவாயி தேடு போர் சரணமே சரணமேன் இதுவன்றி பாலிலே கருங் காக்கை போர்க்கதறினால் பலகழித் தொழிலேங் வீர சதத்தில் நாற்பத்தி எட்டாவது பாட்டு இந்த பாட்டில் பவானை தோத்திரம் செய்தால் சரணம் அடைஞ்சால் நாம் சிவர்களை என்பதை சொன்னார் வாழலாம் அரண் போலினா மலர்கவி மாலை செய்து அவன் தாளில் வீழுமாறு பொன் முதவீழ செய்த தோழிகளின் மீது அணிந்து இனி நெஞ்சே தாழ்வாய் அரி தேடு ஒரு சரணமே தரணம் என்று என்பது நெஞ்சமே அத்திருவடியை அடைந்து வாழலாம் சிவனது போலினமாகிய மலர்களாலே பாவாகிய மாலைகளை வணங்கி திருவடி மீதில் பொருந்துமாறு பொன்போன்று போன்ற கொன்றை மாலை பொருந்திய புயங்களின் மீது தரித்து வணங்குவாய் அறியாலும் தேடப்பட்ட பொன் போன்ற திருவடியே புகழ் என்று இது வந்து பாலிலே கருங்காக்கை போர் பல கழித்து ஒழியலே என்பது இங்கனம் செய்வதன்றி பாலிலே கருங் காக்கை போர் உலக நூல்களை கற்று கதறி பல நாள்களில் வீணியை கழித்து நாசமாகாதே என்று வேகம் கோரிற்று என்ற இப்படி உலகியல் சம்மந்தமான நூல்களை பா படிக்கிறதெல்லாம் பாலை வலிச்சில் காக்க கத்திக்கிட்டு பிரியோங்களாக செத்து போயிடும் ஏன்னா தண்ணி கிடைக்காது கத்தி தத்தி சொல்லதாக அதிகமாக காயிடும் அப்புறம் அதுக்கு தண்ணி இல்லாத செத்து போயிடும் அதுபோல் வீணாக காலம் கிடைக்கிறது என்பதற்கு என்பது கொடுக்குறார் அதே தோற்றத்திலையும் சொல்கிறார் வாழ்த்தேன்மை நாளோறும் வாழ்த்த வல்லோர்கள்தாலில் பால்தேன் அவர் ஏவன் தலை கொள்கையிலேன் வீழ்த்தேன் நெடுங்காலம் அவத்திலே நெடுங்காலம் அவத்திலே பால்த்தேன் கிழிப்போர் பல ஊர்கள் படித்துமே யானே என்று சொல்றார் வீணாக காலம் போச்சு கிளி போல படிச்சு படித்து உலக சம்பந்தமான வீணாக போச்சு அப்படி போல ஆன்ம சம்பந்தமான தெய்வ சம்பந்தமான நீங்கள் படிச்சாதான் ஞானம் டவுடைய உலகம்மந்தமாய் நூல்கள் ஆயிரம் படித்தாலும் லட்சம் படித்தாலும் அது காக்காய் மாதிரி சொல்ல சொல்லுங்கிடி போல வெறுமையா கத்திரக்காய் போல ஆகும் சொல்றாரு புகழ் பலவாகவே புகழ் இனம் என்றும் அதனை பாவில் சேர்த்து கூடுதலின் என்றும் வரப்பட்டது துஷ்ட துஷ்ட நிபிரகம் பண்ணுகின்ற புயத்தையும் திஸ்ட பரிபாலனம் பண்ணுகின்ற பாதத்தையும் போலவே தாளின் உண்மையான பொண்ணுகளை சேர்ந்த தோல்முறையின் மீது அணிந்து என்று கூறப்பட்டது துஷ்ட நிபிரகம் தோல் கொண்டு அவர் அடிக்கிறது சிஸ்ட பரிபாலனம் சேர்ந்த பாதம் அதனால் தான் இருந்து தோல் வந்து பாதம் வரைக்கும் மாறகட்டி போனேன் அதுதான் பாதமாக பூமாலை போலின் மாலை பூமாலை அதன் பிறகு மலசங்காரம் பண்ணுகின்ற வெற்றியையும் இன்பத்தையும் கொடுக்கின்ற திருவையும் மற்றொருத்தம் இது சூழ்ச்சி நடத்த வேண்டாம் மலசங்காரம் பண்ணுகின்ற இன்பம் மலத்தையே நாசம் செய்யக்கூடியது மிக உச்ச மாவட்டம் என்று சொல்லக்கூடிய மூலத்தை நாசம் செய்யக்கூடியதும் அவர் மும்பத்தை கொடுக்கின்ற கிருவையும் நாசமான பிறகு விசாரம் செய்து ஞானத்தை உண்டாக்கி ஆனந்தத்தை கொடுக்கிறார் மனதோஷமும் ஆனந்த பிராப்தியம் என்றும் அர்த்தம் அள்ளிக்கொள்ளலாம் என்று சொல்லலாம் இது மகத்தை செய்யக்கூடியது பொன்னிதழி செயல் தோள்களின் முடிவு அணிந்து என்பதற்கு உதாரணம் கந்தன சொல்லே முனையும் சு அருணகநாதர் பாடினர் அருணகநாதர் கிளியோட இருந்து பாடதான்னு சொல்றாங்க சொல்றாங்க கிளியா இருந்துகிட்டு பாட வெளியே அப்புறம் அருந்து பாருங்க என்ன பண்றதுக்கு முருகர் அருள் இருந்தும் கூட சைடம் போயிட்டு சொல்லி அப்படி பாரு அனுமதியான் பாரு இல்லே எனும் மாயில் நீ பொய்யென்று சொல்லக்கூடிய இந்த மாயிலே என்னை சேர்ப்பித்தனை பொல்லேன் நான் கெட்டவன் தான் அறியாமை பொறுத்திலேயே இப்போ அறியாமை நான் செய்தெல்லாம் நீங்கள் பொறுக்க வேண்டும் மல்லேபுரி பன்னுரி வாகுவில் என் சொல்லே புனையும் சுழவையாவனையும் சூரபத்மனை கொள்வதற்காக போர் செய்த பனிரெண்டு விஷங்களை உங்களுக்கு நான் சொல்மாலை பாமாலை சூட்டுகிறேன் அதனே நீங்கள் அணிந்து கொண்டு எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பாட்டில் சொல்றேன் பகப்பகை விரைந்துள்ளமே யோகினும் துணர்வோர் பழிச்சு பாடலை அறக்கவை விடற்கிழம் பாவ ஏறுரை போலும் கழித்திடலுபாரமேன் நீ கட்டுரை கொள்வாய் விழித்துமாறனை எழுத்ததே அருள் பெறும் விருப்பினர் விருப்பம் இதே சதத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது பாட்டு இதுவரைக்கும் அணு புத்தி வாசனை ஒழிப்பதற்கான உத்திகள்லாம் சொன்ன பிறகு இப்போது பகவானுடைய அருள் பெறுவதற்கு பெரியோர்களால் பவா அருள் பெற்றவர்களால் பாடப்பட்ட பாடல்தான் சாதனம் என்று இந்த பாட சொல்லுங்கள் ஒழித்திலும் பகப்பகை விரைந்து உள்ளமே போது மூதுணர்வோர் முற்பழிச்சு பாடலை என்பது பிறவியாகிய பகை அதிக சீக்கிரமாக பொழிந்து மூவர் மாணிக்கவாசகர் முதலிய பேரறிவினை உடையோர் முன்னாளிலே தோத்திரம் பண்ணிய பாடலை நெஞ்சமியினை தோத்திரம் பண்ணதே அறர்க்கவே விடற்கிழம் பாவிய விரை காமகருக்கு இளமை தன்மையினை உடைய பாவைய பாவை போல்வார் கொஞ்சிக்கூறும் வசனம் போல அத்தோத்திரங்கள் சிவனுக்கு பிரிதியாயிருக்கும் கடிச்சிடையால் உபசாரமென்றதனே கட்டுரை என கொள்வாய் என்பது இங்கு நான் கூறிய முடிய உபசாரம் என்று உபசாரம் என்று கருதினை விடாதே உறுதிமொழி என்று அறிந்து கொள்வாய் உழுத்து மாறனை எரித்த தேவரன் பெறும் விருப்பினர் விருப்பியதே என்பது நெற்றிக்கனின் உழுத்து மன்மதனை எரித்த கடவுள் திருவருளைப் பெறும் விருப்பத்தினை உடைய வெய்யடியாரது விருப்பமும் இத்தோத்திரங்களே என்று விவேகம் கூறியிருக்கின்றும் என்பது ஒளிஞ்சிடும் என்பது ஒளிச்சிடும் என்று வந்த எதிரை நோக்கி ஒளித்தடி காரணம் சொல்வார்கள் பவத்திற்கு காரணமாகிய இரு வினைகளையும் பவம் என்று காரணத்தை காரியமாக உசரித்து கூறினார் இரு வினைகள் காரணம் பாபுண்ணியம் என்று வினைகள் அது காரணம் எது இருவினைதால் பிறப்புக்குதான் சொல்ல வேண்டும் காரியத்தை சொல்வதற்கு பதிலாக காரணத்தை சொன்னோம் இது காரணமாக வேண்டும் இதற்கு உதாரணம் திருவிழனாயனார் இருள் சேர் இருவினையின் சேரா இறைவன் பொருள் சேர் போல ரெண்டுமே அஞ்ஞானத்தின் காரியம்தான் இருள் துணியும் தான் ரெண்டும் தேடுகின்ற எங்க இருக்கிறார்கள் தேடுதலும் இல்லை தெருவுதோறும் அலரில்லை அப்படி தேடும்போது தெருவு தெருவா போய் அவர் சிதம்பரம் எங்கே இருக்கிறது சிதம்பரத்துக்கு எப்ப முடியும் என்று தீவிரம் காட்டவில்லை செய்வது ஒன்று அறியனே என் மனமே முன்னோர் இருந்துவிட்டு நான் பக்தி மார்க்கம் எப்படி செய்து மேல்நிலை அடையிறது ஒன்றும் புரியலையே என்று அந்த மனதை பார்த்து இறக்கு வர்றார் கண்டிக்கிறார் ஜெயன் பாடுகின்ற கூத்துளையான் கலர்கன் என் குருகே பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கலை பணிகிழை பாதமல் ஆர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இல்லை குளையிலே பின நெஞ்சே தேடுகின்றிலை திருவுதோர் அரளிறில்லை செய்வதொன்று ஏனே மற்றொரு தான் ஏனை நூல் பல ஓதினே ஓதவற்றை அருள் அடையாதார்கு ஊணவெம்பவம் ஒழிப்பதற்குள்ளமே ஆன் ஐயிரூரே போர்த்தவன் தம்பீரான் அருள் விரைந்தடையாதே தானி நான் மெனார் போகம் நீ வியந்தது தப்பலாற் பைராக சதவீதத்தில் முப்பத்தி ஒன்பதாம் பாட்டு இந்த பாடலில் முன் பாடலில் இருந்து ஆரம்பம் அதாவது அருள் புத்த வாசனையானது முன்னடங்கியிருக்கிற வாசனை அந்த வாசனை மேலோங்கும் போது அவதி பயந்தம் போகும் அது அடக்கணுமெல்லாம் இயல்ஸ்வரூபத்தில் தலைமடி கலக்கு அவதி பரியந்தம் போகாத நிலையை அடைந்தாலும் கூட ஏல்ஸ்வரூபத்தில் ஒரு நாளைக்கு போர்ணும் நடக்கலாம் வெளிவந்துருக்கும் இதில் பெண்ணாசை இருக்க தங்கக்கூடியது மற்ற ரெண்டு அல்லாலும் கூட உலகத்தில் இல்லை ஓரளவு தான் நிந்திருக்கும் இது மிகுந்த நிந்த இதை இப்போக்கன் என்று முன்பாட்டிலிருந்து ஆறு பாட்டுகள் சொல்லப்படும் ஏனைய நூல் பல ஓதினை என்பது ஞான சாத்திரங்கள் அன்றி பல சமய சாத்திரங்களையும் கட்டுவந்தாய் ஓதவ திரை அருள் அடையாதார்கு ஊன வெம்பவம் ஒழிப்பதற்கு உள்ளவின் உபாயம் வேறில்லையானால் நீ கட்டறிந்த அந்நூல்களின் கருத்தெல்லாம் இறைவனது திருவருளை பெறாதார்க் இழிவு பொருந்திய கொடிய பிறவியை நீக்குவதற்கு உபாய வேறொன்றும் இல்லை என நஞ்சமே ஓதுமானால் ஆனை ஈரூறி போர்த்தவெம் தம்பிரான் அருள் விரைந்து அடையாதே தானி நான் மினார் போகம் நீ வியந்தது தப்பலா சதுரன்றேன் யானை எனது உரியைப் போர்த்த எனது கர்த்தனாகிய சிவனது இருவருடைய சீக்கிரத்தில் அழைதற்கு ஏதுவாயவற்றை செய்து அடையாது இந்நெடுங்காலமும் மின்போலும் இலையினை உடையார் போகத்தை நீ இன்பம் என்று அதிசயித்தது தவறே என்று நன்மை அன்று என்று வேகம் கோரிக்கை அல்லவன் இலை என்பதனோடு போது என்பதனை கூட்டி முடிக்க என என்பது எந்த நின்றது தார் என்பது இல்லை அதாவது ஞான மார்க்கத்தில் வந்தவர்கள் துறவடைந்தார்கள் தான் இந்த க கட்டாயம் தேவை எல்லார்த்தில் இருந்தவர் இருக்கிறார் அவர்களும் இதை குறைக்கிறது நல்லது அல்லது தடுப்பது மிக நல்லது ஒரு காலம்தான் இளமிக்காலம் போனவொடனே அவர் வயதான காலத்தில் படிப்படியாக குறைச்சிட வேண்டியிருந்தார் அப்படி செய்யும்போது ஞான மார்க்கத்தில் அந்த மனசு தீவிரமாக ஈடுபடும் என்பது கருத்து அதை காலப்போக்கிலே திடம் ஆளுமையானால் இறைவனை அருள் பெறலாம் என்பதை சொல்லிவிடுகிறார் இதற்கு உதாரணம் கந்த அனுபவி ஆதாரமிலே நருளை பெறவே நிகிதான் ஒரு சற்று நினைந்திலேயே வேதாக மஞ்ஞான வினோத மனோ ோகசிகளியே என்று சொல்ல கம்பர் அனுபவதி அவருடைய அருளாலே அனுபவ அனுபவம் ஏற்பட்டது என்று ஆதாரம் இலே அருளைப் பறவே அருளைப் பறவைக்கு எந்த ஆதாரமும் கிடையாது நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே மிருகப்பெருவனாகிய தாங்கள் என்பால் இன்னும் போன் அருள் செய்யவில்லையே வேத ஆகம ஞான வினோத மனோதீதா வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் உள்ள ஞானம் எல்லாம் சொன்னிடத்திலே வினோதமாக இருக்கின்றது அதீதா எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு இருக்கிறது சுகலோக சிகாமணியே அவர்களுக்கெல்லாம் சிகை தலைமை மனை மணியாக இருக்கிறது தேவசேனாபதியாக இருக்கிறது அடிப்பட்ட உங்களுடைய அருள் எனக்கு பூர்ணமாக கிடைக்கவில்லை என்று அனுபவத்தை சொல்றார் ஆகினார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இறைவனடி சேராதார் நீந்தார் சேர்ந்தார் நீந்துவர் என்பது அர்த்தம் பெருங்கடல் சேர்ந்தால் நீந்துவர் சேராதார் நீந்தார் சேர்ந்தார் என்பதை வரவேச்சுணும் ஆகவே இது பிறகு பெருங்கடல் சின்ன கடல் இல்லை சம்சார சாகரம் அதை நீந்திருதுன்னு சொன்னால் இறைவனுடைய திருவடியாகி தப்பும் இருந்தால் முடியும் அவ்வளோ திருவடி இல்லைன்னா எந்த காரியமும் நடக்காது லகீ காரியங்களானாலும் ஆர்மீ காரியங்களானாலும் ஒரு திருவருள் இருந்தால் முடியும் திருவூறள் உள்ளவர்களெல்லாம் கூட கஷ்டப்படுறாங்கன்னா அது முன்ஜென்மத்தில் செய்தக்கூடிய பாவங்கள் இருக்கத்தான் செய்யுது அதற்கு தண்டைய வழிய வேறு கிடையாது உன் ஜென்மங்களை யாரையாக பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன சொன்னாலும் அது வரதான் செய்யும் பார்க்கலனாலும் பார்த்தாலும் வரதான் செய்யும் ஆகவே இதெல்லாம் சாஸ்திரபிரமாணத்தை வச்சு தான் நம்பின ஒழிய வெறும் யுக்தி மட்டும் பார்த்தாது சுருதி யுக்தி அனுபவம் என்று சொல்வார்கள் சுருதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு யுக்திக்கே பொருத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கொள்ள வேண்டும் அனுபவத்துக்கு ஏற்றணும் விசாரம் பண்ணால் தான் அனுபவம் தெரியும் எல்லா ச துறைகளுக்கும் நூல் தான் பரவாயில்லை சாஸ்திரங்கள் வைத்திய சாஸ்திரம் வைத்திய நூலை பார்த்து தான் மருந்து யார் பண்ணுறாங்க எல்லாேருக்கும் அனுபவம் இல்லை வைத்திய வலினா எல்லாேருக்கும் ஒரு டாக்டர்லாம் வைத்தலி வந்ததுன்னு அர்த்தம் இல்லை காய்ச்சல் பல்லு வலி தலைவலி டாக்டர் வந்திருக்குன்னு அவசியம் இல்லவில்லை அவங்க அதில் எழுதியிருக்கு இந்த மருந்து இது இந்த வழிக்கு போகும் விழாவாகும் என்று எழுதியிருக்க பார்த்து கொடுக்குறாங்க அப்போ அம்மா உனக்கு வந்து நீ அனுபவிச்சிருக்கிறான்னு கேட்க வேண்டிய தேவையில்லை ஏன் அப்படின்னு சொன்னால் சுருமை தரமான அது சரியாக இருக்குது அப்போ அப்படி போல் என்ஜினீர் அப்புறம் விமானம் கட்டுறது கப்பல் கட்டுறது இதெல்லாம் படித்து தான் செய்கிறாங்க ஒழியே படிக்காமல் செய்ய முடியும் ஒவ்வொரு துறையும் அந்த முன்னோர்கள் அனுபவத்து கண்ட கண்டு எழுதப்பட்ட நூல்களை ஆதாரமாக கொண்டு படித்து படித்ததே அனுபவத்தில் வரும்போது அது சரியாக தான் சில சில சரியில்லைன்னு சொன்னாக்கா செயலோடு குற்றம் சரி அவங்க நூல்களை செய்ய குற்றம் அப்படி போல் இங்கே வேதம் ஆகமம் வித்திகாசங்கள் இதெல்லாம் பிரமாணமாக இருக்குமே ஆனால் அது உண்மையுடைய பொய் அல்ல அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்த அது அனுசாரமாக நம்முடைய வாழ்க்கையே பொருத்தி பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது பிரார்த்தம் என்பது தூள் சம்மதம் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும் இப்படி ஒத்துக்கிட்டோம்னு சொன்னால் யுக்திக்கு பொருத்த விசாரம் தடுத்தாலும் அது வளர்த்தாலும் செய்யுது அது என்ன காரணம் அப்படின்னா அதை பிரார்த்தம் பரப்பிரார்த்தம்னு இது என்ன வரா வராமல் இருக்காது நம்ம சும்மா இருந்தாலும் கூட அது அனுகூலம் பண்ணுது அப்படி ஒரு பாரதம் இருக்குன்னு சொல்லப்படுது நாம் செயல்பட்டாலும் கூட கெடுதல் பண்ணுது தப்பித்தாலும் அது விட மாட்டேங்குது ஏன்னா அது ஒரு பர்தான் பரார்த்தம் இச்சை அமைச்சை பரவீச்சை என்று சொல்லக்கூடிய மூன்றிலே துர்பகம் பலம் என்று பிரிக்கப்பட்டுள்ளன இந்த பாகுபாடு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா பிரார்த்தமாரம் வாழ்க்கை அமைந்திருக்கு நல்ல யுக்திக்கு பொருந்தோம் அப்படி இந்த அனுபவமும் போட இன்னும் நமக்கு மட்டுமில்லை மற்றவர்கள் எல்லோருக்கும் கேட்கும்போது எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு அனுபவம் காட்டத்தான் செய்யும் அதுக்குள்ள அனுபவத்தை நினைச்சுக்கொள்ளலாம் அப்படி இருக்கிறதுனால சுருதி பிரமாணம் இல்லைன்னு அது வாழ்க்கையில் எந்த காரியமும் சாதிக்க முடியலை முன்னோர் நூல்களுடைய அடிப்படையாக வைத்து தான் பின்னோர்கள் செயல்படுத்த வேண்டும் அது அரசியல் துறை அல்லது தொழில்துறை வியாபாரத்துறை இராணுவத்துறை எந்த துறையாக இருந்தாலும் கூட முன்னோய்கள் ஆதாரம் இல்லை என்ன செய்ய முடியுது அதுதான் பிரமாணங்கள் அளவைகள் இருக்கும் ஆகவே இப்போது இந்த சாஸ்திரங்களில் பிறவே பெருங்கடல் நீந்துவர் நீந்தவர் இவடி சேராதாரம் சொன்னால் சம்சார சாகரத்தை தாழ்வதற்கு என்னுடைய திருவடியை பிடிக்கணும்னு ஆத்திரம் சொல்கிறதுக்கு அந்த இறைவனுடைய திருவடியை படிக்கிறேன்னு சொன்னா வேறு வழி கிடையாது என்பது சதுர்மறை பொருளாகிய ஒரு சிவ தங்கரொழுதன்பாய் எதிர் விதிர் திமே பொடி திலை நடித்திலை விரைந்து சென்றவ நாடும் பொதுவை உற்றிலே நீட்டிலே மாதர்வார் போகுதல் தவிந்தாவா எதுபட கடவாய் மட நெஞ்சமே இனியுட லாகன்றாலே வேலை நடப்பதற்கு இதுவரைக்கும் அணு புத்த வாசனையாக இருக்கின்ற மாதர் பால் விளையக்கூடிய அந்த மனதுக்கு கண்டித்து பேசிக்கிறார் அது மிக பொருளாதாரது அதனால ஒவ்வொன்றாக அதனுடைய குற்றங்களை எடுத்து சொல்லிட்டு வர்றாள் அல்லது ஒரு முறை சதுர்மறை பொருளாகிய ஒரு சிவசங்கரன் தொழுது அன்பாய் விதிர் விதித்து மெய்வொலித்திலை நடித்திலை விரைந்து சென்றவனாலும் பொதுவையுற்றில்லை என்பது இருக்கு முதலிய நான்கு வேதங்களது முடிக்கண் இருக்கும் மெய்ப்பொருளாகிய சிவசங்கரனது திருவடியை வணங்கி அதற்கு அன்பாகி தேகம் நடுங் நடுங்கில்லை அதி சீக்கிரமாய் சென்று அவன் நடனம் புரியான் என்ற கனகசபை அடைந்தாயில்லை இட்டிலை மாதர்வார் போகுதல் தவிர்ந்து ஆவா எதுபடக் கடவாய் மட நெஞ்சமேன் இனி உடல் அகன்றாளே என்பதே மகளிரை உழைந்து அவர்பார் செல்லுதலை தவிர்ந்து நின்றாயில்லை ஆவா நெஞ்சமேன் இனி இந்த தேகம் நீங்கினால் என்ன பாடுபடக் கடவையோ யான் அருகிலேன் என்று விவேகம் கூறியிருக்கின்றான் ஆவா என்பது இறக்க குறிப்பு ஆச்சரியம் ஆச்சரியமானது இறக்க குறிப்பின் வந்தது அதாவது அனுதாபம் காட்டுறது இப்படி இருக்கே அப்படின்றேன் பொதுவை உற்றிலே என்பது எவ்வுயிருக்கும் பொதுவாய் நடிக்குமானது பஞ்சகருத்தியங்களை பார்த்திலே என்று பொதுவை எத்துக்குமே பதினாலுக்கும் அவர் இருக்கப்பட்டிருக்கிறார் என்பதை காட்டுவதுதான் நடராஜ பெருமையான திருவுருவம் தோற்றம் துடியதில் தோயும் திதியமைப்பில் சாட்சியிடும் அங்கீகே சங்காரம் ஊற்றமாய் ஊன்று அருபத்திய உற்ற திரோதம் முத்தி நான்கும் நாடு என்பவர் தோற்றம் துடியில் அந்த உடுக்க வச்சிருக்காரு அதுதான் அடிக்கிறதுனால உப்பு தியாகம் ஓட்டம் சுடி தோயில் திதி அமைப்பில் அந்த அபயகரம் அஸ்தம் அது திதி நிலைப்படுகிறது சங்காரம் இந்த பக்கம் கையில் அக்னி வச்சிருப்பார் அது அக்னி சங்காரம் சாட்டியிடம் அங்கீகார சங்காரம் கூட்டமாக கூண்டும் மழற்பதத்தை இடமாக முயற்சி அமி அனுத்திக் கொண்டிருக்காரே அதுதான் திருவபாம் மறைப்பு ஊற்றமாக வாழ்ப்பதத்தை ஒற்ற திருவோதம் முத்தி நானும் வாழ்ப்பதால் நானே முத்தி என்கிறது அதாவது அனுக்கிறகம் என்கிறது தூக்கி செய்யக்கூடிய காட்சியை பொதுவாக எல்லா உலகத்துக்கும் காட்டக்கூடிய காட்சியை நடராஜபெருமான் காட்டிக்க இருக்கிறார் அதனால தான் புதிய விட்டு இல்லை என்று சொன்னதாக இந்த பாட்டில் அமைச்சிருக்கிறார் இதற்கு உதாரணம் திருவாசகம் அரும்பிதி கலர்கான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விரும்பியுள்ள தவிர் தொன்னை ய போற்றி என்னும் கைதான் என்னை கண்டுகொள்ளேதான் அரும்பி மெய்யானது நன்றாக விருந்து மிதிர விதிர் உயிர்த்தி நடுநொடுங்கி உன் விளையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து இப்படியெல்லாம் செய்து உம்முடைய வாசனை பொருந்திய மலர்களை சூட்டி கொண்டிருக்கின்ற திருவடிக்கு என் கைதான் தலை வைத்து ஒரு கையானது தலை வைத்து கண்ணீர் ததும்பி கண்களிலே நீர் வெளிப்படும்படி பக்தியை காட்டி வெதும்பி துக்கப்பட்டு உள்ளம் இந்த மனமானது ஒரு திருவடி காட்சி எப்போது கிடைக்கும் சம்சார சார்த்தை எப்போது விடுபடுவேன் என் உள்ளமானது பொய் தான் இந்த பொய் உலகத்திலிருந்து விடுபட்டு உள்ளே போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் ஆகிய சிவருமானாகிய பெருமானே உண்மை வணக்கம் உனக்கு நமஸ்காரங்கள் வெற்றி வெற்றி ஏன் வெற்றி பெறுவதற்காக உங்களை வணங்குகிறேன் என்னும் கைதான் இழவிடேன் அப்படி சொல்லி சொல்லி அந்த மனமானது நின்று போகும்போது கைதானாக கேடை அரங்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஒருமைப்பாடு என்ன ஏற்படவில்லை உடையாய் எம்மை அடிமை கொள்ளில்லை என்ற தலைவரே என்னை கண்டுகொள்ளேன் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன் ஆகவே உண்மையான பக்தி எனக்கு இன்னும் தோற்றவில்லை இதை பார்த்து உண்மையான பக்தியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்பதை மாணிக வாசகர் காட்டினார் இந்த மாணிக வாசகர் நம்மை போல் நம் போன்று உள்ளவர்களுக்காக இப்படி காட்டுறதுலேயே அவர் கொண்ட இல்லை நம்மை இப்படி காட்டி பக்தி தீவிரமாக ஈடுபடுங்கள் என்பதை காட்டினார் அருணரே உரைத்தானே காலகால நேச்சிவப் பிரகாசவன் கண்மணிதனே உண்ணாது ஏலவார் குழலார் மயல் கொண்டு நீ இங்குழுவதெல்லாம் சாலவே பிழையாகும் நெஞ்சே சொன்னேன் தவறிலேயே மேலே சிதத்தில் எனக்கு தோறாது போட்டேன் இந்த பாடலெல்லாம் பெண் மயக்கத்தை நீக்குவதற்காக உபாயங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும் அந்த அனுபத்த வாசனை உள்ளே அடங்கியிருக்கிற வாசனையானது ஏவஸ்வரூபத்தில் தளமாட்டில் நடக்கும் அந்த அவதி இருந்தது போயிடுச்சு உற்பத்த வாசனை அது காரியம் வரைக்கும் பலன் வரைக்கும் இருக்கும் ஏஸ்வரூபம் காரிய அவதி பலன் அது நீங்கினாலும் அலற்புத்த வாசனை ஆகிய அது ஏதோ வந்து சொருபத்திலே மனோராஜ்ஜம் என்று இருக்கும் அப்படி பண்ணக்கூடாது அதுக்கு உபாயம் சொல்கிறேன் என்று குச்சிவிட்டு மீண்டும் சொல்கிறதில் ஆழ நீழலில் அன்றொரு நால்வருக்கு அருநறி உரைத்தானே என்பது கல்லால நிழற்கன் இருந்த காலத்தில் ஒவ்வொன்ற ஜனகர் முதலிய நான்கு முனிவருக்கு யாவர்க்கும் அரிய ஞான மார்க்கத்தினை உபதேசித் தருளிய அனுகிரக கத்தனை காலகாலனை என்பது எல்லாவர்களையும் நாசம் பண்ணுகின்ற காலனுக்கு காலனாகி அவனை நாசம் பண்ணிய நிகர கர்த்தனை கிரகாசவென் கண்மனிதனை உள்ளாது என்பது அக்கருத்தன்றானே அருளே திருமேனியாக கொண்டு எழுந்தெழு வந்து சிவப்பிரகாசன் என்னும் நாமதேயத்தை கொண்ட என் கண்மின் கண்ணின்கள் மணியாகி மணியாடு பாவை போன்ற ஆச்சாரியனை வீட்டின்பத்தை அழையும் பொருட்டு இளைகிறாது அன்போடு கூடி நினையாது ஏலவால் குழலால் மயல்கொண்டு நீ இங்கு உழல்வது எல்லாம் சாலவே பிழையாகும் நெஞ்சே சுனேன் தவறில்லை என்மேலே என்பது தகரம் ஓட்டிய தகரம்னா வாசனை தகரம் ஓட்டிய அழகபாரம் இல்லை கொந்தல் அழகபாரத்தினுடைய மகளின் மேல் மயக்கம் போன்று நீ பிரபஞ்சத்தில் சுழல்வதெல்லாம் மிகவும் குற்றமாகும் நெஞ்சமே யான் நானா உபாயங்களாலும் இதனை துன்பம் அறிவித்தும் அறிந்தாயில்லை மதலின் உன்மேல் குற்றமே என்று என்மேல் குற்றம் இன்று என்று வேகோ இந்த மனமானது மேல்நிலையை பிடிக்கலன்னு சொன்னால் கீழ்நிலை சுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால் மேல்நிலை பிடி என்று ஒரு காலத்தில் சனக சனந்தின சனான சனத்தமாக செல்லக்கூடிய நால்வர்கள் பிரம்மஜாடைய மானச உத்திரர்கள் அவரால் மனதினாலே கற்பிக்கப்பட்டவர்கள் அவர்கள் நிவிற்த்தி மார்க்கத்துக்கு போய் ஞானவாடையா ஆசைப்பட்டாங்க அதற்காக அப்பா கிட்ட கேட்டாங்க அவர் ஏதோ சொன்னார் நம்பிக்கை இல்லை இவர் என்னவோ சொல்கிறாரு என்று அவர் நம்பிக்கை இல்லாமல் ஏன் நம்பிக்கை இல்லைன்னா மூணு கொண்டாட்டு உடையவர் இவர் சொல்லிங்க நிறுவத்தி என்னத்தை வரப்போகுது அப்படின்ட்டு சாவித்திரியே காயத்ரே சரஸ்வதி மூணு கொண்டாட்டம் இது சரி வராதுன்னு அப்புறம் வைகுண்டத்துக்கு போனாங்க அங்கே போனாங்க அங்கே போனால் வியூதேவி ஸ்ரீதேவி ரெண்டு பன்னாட்டியும் இருக்கார் சரி இதையும் சரி வராது கைலாசி போவான்னு போனார் அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அங்கேருந்து நாமளும் கங்கையும் பார் வச்சுருக்கார் ரெண்டு பன்னாட்டும் இருக்கோம் எங்கேயும் வரமா போயிருப்போம் போகிறக்கு பாவம் உதவியை பண்ணுவோம் ஆரோக்கியம் இருக்கவங்களுக்கு ஞானம் உதவியம் போய் கேட்டுக்கணும் என்று அவர் வர்ற தெரிஞ்சுக்கிட்டு கல்லால மரத்து நிலக்கெல்லாம் வந்து உக்காந்துக்கிட்டார் சனியாசி உக்காந்துக்கிட்டார் உட்காந்த உடனே அங்கே போய் பார்த்தாங்க கைலாசில் அவர் இல்லை எங்கேயோ போயிட்டாருன்னா எங்கே போனாலும் விசாரிச்சா கடைசியில் எங்கேயோ உக்காந்துருக்கார் தனியாக உட்காந்துருக்கார் சனியாசாயிட்டார் புளித்தோல் மானத்தோல் கட்டி கட்டி இது யானை தோல் கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டார் பார்த்தா ஓ தனியாக நிவர்த்தியாக இருக்கார் இவர் குரு என்று விழுந்து கும்பிட்டு நாங்கள் மானத்த புத்திரர்கள் பிரம்ம ரெண்டு இடத்துக்கு போனால் சரியில்லை அவங்ககிட்ட வந்தேன் நீ இதோ பண்ணணும்னா சரி தர்க்கம் பண்ணுறாரு பண்ண ஒரு கோடி வருடம் பண்ணாலும் தற்கா தீர் இல்லையா ஒரு கோடி வருடம் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தால சிறுமுத்திரை பண்ணிட்டார் அப்புறம் அதே சிறுமுத்திரை அப்படி காட்டிட்டார் மௌனமாக அந்த மௌனத்தினாலே அவங்க அமைதி அடைஞ்சிட்டாங்க ஒரு ஞானம் வந்தேன்னு சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட சிவருமான நீ நினைக்காமல் இருக்கிறீ என்று கேட்கறது அதேபடி இது ஜீவன் இது ஈஸ்வரன் இது ஆனமாய கண்மன்று சை சித்தாந்தம் வேதாந்தத்தில் மலவீச்சம் ஆவரணம் இப்போது இதில் தான் சேர்ந்திருக்கின்ற ஜீவன் மலவிச்ச ஆவணத்தில் தான் அதை விட்டு இதை சேரணும் சேர்ந்தால் இதை விட்டால் சேர முடியும் அதை விடணும்னு கருத்து இது காணும் வர முடியாது அதனால இது விடுங்கள் அடையாளம் அறிவுக்குள்ள ஒரு அடையாளம் அது மட்டும் இல்லை அவர் காலகாரனாக இருக்கார் மார்க்கண்டேயருக்காக காரனை எட்டி உதைச்சார் அவ்வளவு அதிகாரம் மார்க்கண்டேயர் ஆயுள் முடிஞ்சாலும் ஒரு சமோபலம் தீவிரமான கண்டுபிடிச்சிக்கிட்டார் பிடிச்சிக்கிட்டதுனால பாசக்கேற்படும் போங்க சேர்த்து போட்டார் போட்ட உடனே பகான் வந்துட்டார் எனக்கும் சேர்த்து போடுறையாட்டு அப்படி அதை காலக்காலணி காலனுக்கும் காலனுக்கும் அவ்வளோ மகிமை இருக்கார் அவர் பாருங்கள் அப்படிப்பட்ட அவர் சிவப்பிரகாச என் கண்மணி தண்ணி உண்ணாது அவருடைய அவதாரமாகத்தான் சௌரகாச என்று பெயர் நாமத்தையும் குரு மூ ரூபத்தையும் தாங்கி வந்திருக்கார் அவரையும் நினைக்கலாம் என்ன செய்கிறாய் ஏலவால் குளலால் மயல்கொண்டு இங்கு நீ உலருவதெல்லாம் சாலவே பிழையாகும் நஞ்சே அப்படின்னு சொன்னார் ஆகவே முக்கியமாக முழு பிழை அப்படிப்பட்ட அங்கே மனசு வைத்தால் இங்கே மனசு விடுபடும் ஒரு கால் ஒன்று தான் ஒரு கால் எடுக்கிறோம் அதே போல் மேல்நிலையை பிடித்தால் கீழ்நிலை தானா விட்டு போயிடும் கீழ்நிலை கீழ்நிலைக்கே போயிட்டு இருந்தாக்க மேலே போக முடியாது என்று இந்த சொல்லி முடிக்கிறார் அதன் இந்த பிரபஞ்சத்தில் கண்மணி தீது இது நன்று இது என்று அறிவித்தல் போல பிறப்பு துன்பம் என்றும் வீடு இன்பம் என்றும் அறிவித்தது கண்மணி என்று கூறப்பட்டது அதாவது கண்ணானது கண்ணின் உள்ளே இருக்கிற கரு கருவடி இது நல்லது இது கெட்டது என்று பிரித்து காட்டுது வித்தியாசம் காட்டுது பிரித்து அது காட்டுறதில்லை அது நல்லது கெட்டதாக தெரியாது மன சம்மந்தப்பட்டாதான் ஆனாலும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பொருளுக்கு பாகுபாடு காட்டுது கண்மணி அப்புறம் அதற்கு மன சம்மந்தப்பட்டு அனுகூலம் எழுதுகம் பிரிக்கிறது மனசுதான் அப்படி போல குருநாதர் இது பந்தம் இது வீடு என்று பாட் காட்டி நமக்கு பந்தத்தை விடுபாடு செய்ய விடுபாடு அடைவதற்காக வழிமுறைகளை சொல்கிறார் அதனால் கண்மணி இது இது நன்று இது என்று அறிவித்தல் போல பிறப்பு துன்பம் என்றும் வீடு இன்பம் என்றும் அறிவித்தலில் கண்மணி என்று குருநாதர் சொல்லப்பட்டது இதற்கு உதாரணம் சிறுவாசகம் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு வாழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய் கேடு உனக்குச் சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்தே என்று தீர்வாக்குகின்ற வாழாத நெஞ்சமே ஒருபோதும் வாழ்வதெரியார் கருதுவ கோடி மல்ல அப்படி போல வாழ தெரியாதே மனமே நீ வலுவினைப்பட்டு ஆழ்கின்றாய் வாழ்கின்றாய் கொடிய பாவத்தில் உட்பட்டு ஆழ்ந்திருக்கிறது இருந்து கொண்டு வா அப்படி வாழ்கிறாய் ஆளாமல் காப்பானை ஏற்றாதே அப்படி பாவகர்மங்களை மூழ்காமல் காப்பாற்றக்கூடிய சிவருமானை நீ ஏற்றி போற்றுவதில்லை பிரச்சனை செய்கிறாய் கேடுவனுக்குச் சூழ்கின்றாய் எப்படி இந்த கோசகார புழுவானது எனக்கு சாதகமென்று கூடு கட்டி கொண்டு அதிலேயே மாட்டிக்கொண்டு வெளிவர முடியாமல் இருக்கோ அப்படி போல நீயும் உனக்கு கேட்டையே சூழ்நிலையாக அமைத்துக் கொள்கிறாய் சொல்கின்றேன் பல்காலம் வீழ்கின்றாய் ஏ மனமே உனக்கு சொல்லக்கூடியது பலகாலம் சொல்கிறேன் இருந்தாலும் நீ அவள கடலாய வெள்ளத்தையே வீழ்கின்ற கும்பமேன்று சொல்லக்கூடிய சம்சார சாகரத்தில் மீண்டும் மீண்டும் விடுகிறேன் இப்படி செய்கிறதுனாலே அவனுக்கு கடுதலை தவிர நன்மை இல்லை என்று சொல்லிவிடுகிறார் என்றும் சிவானந்த மாதிரி வீடு ஒழிய என்றென்றும் வேதங்கள் நாடி அறையும் பொருளை ஞானகுரு நீடுமருள் கண்ணாலே சொன்ன கருணை பிராந்தனை நான் ிருப்பதவானந்த வீடு ஒழிய பேரு இல்லை என்று வேதங்கள் நாடி அறையும் இந்திய தவிர வேறு கிடையாது இவர்களுக்கு அதன் முடிந்த நிலை என்று வேதங்கள் எல்லாம் நன்றாக விசாரணை பண்ணி அது சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட வசுவை பிரம்மஸ்வர்பத்தை ஞானபுருவானவர் நீடும் அருட்கண்ணாலே சொன்ன கருணைப் பிராண்டனை பெரிய கருணாமூர்த்தியாக இருக்கின்ற குருநாதர் உபதேசித்த பிரகாரம் அந்த கருணைப் பிராண்டனை கருணை ஆகிய அவருடைய அவதாரமாகிய குருநாதரை நான் என்னாதே கொண்டிருப்பது என் அறிப்பை சிந்தித்து முக்கிய அடையாமல் உலகப் பொருளை சிந்தனை பண்ணிக்கொண்டு இங்கேயே வந்து கொண்டிருக்கேனே இது என்ன காரணம் என்றால் பாவ கட்சி பாவம் தான் அர்த்தம் ஜென்மையில் செய்த கடைகளாக நிற்கின்றன என்று கருத்து ஆகவே இந்த மாதிரி இந்த பெண்மயக்கத்தை விடுபடுறதுக்கு இந்த உபாயங்களான்னு சொல்லிட்டு வர்றார் அப்படியெல்லாம் ஒவ்வொன்றாக தள்ளுபடி பண்ணால் தான் மனத்துக்கு விடுபாடு கிடைக்கும் விடுபாடு கிடைத்த மனதான் சமாதைக்கு தயாராகும் அப்போ தான் உள்ளே போகும் வெளிமுகமாக உள்ள பட்டுக்களை எல்லாம் நீக்கினா தான் உள்ளே போகும் அப்படி நீக்கிற காலம் வரைக்கும் அபியாச காலம்னு கேட்கும் இது வரைக்கும் செய்கிறோமோ அது அபியாசம் அது தவம் அப்படி செஞ்சு முடிஞ்ச பிறகு அது மனது தானே உள்ளே போகும் போய் அந்த சமாதி நிலைகளை அபியாசம் பண்ணி ஞானங்களே இவ்வளோ வேலை இருக்குது ஒரு வேலைக்கு பிரார்த்தனை கூட்டி வைக்கணும் ஈஸ்வரன் அனுப்புகிற வேணும் அதெல்லாம் வேணும் எல்லாம் வறுமையானால் ஒரு கருத்து கிடைக்கும் என்பது கருத்து கண்டு நீ மாதராறு வடிவமேதி செய்ல்கின்றால் துயிலையும் பெரிய திடின் வெறும் கூடலால் பின்னையுண்டு கொல் கண்டு நீ பிராந்தி சங்கரன் பாதம் தன்னை நாடுதி நெஞ்சமே பரசுகோததியுட பெறலாமே நாற்பத்தி ரெண்டாவது பாட்டு இதில் பெண்ணாதியை கண்டித்து வர்றார் அனுற்பத்து வாசனை இருந்தாலும் அதையும் நீக்கும் உபாயங்களை சொல்லிட்டு வர்றார் அதில் பாட்டு என்னை கண்டு நீ மாதரார் வடிவமையை நிச்சயம் வைத்து என்பது யாது சுத்தமிருக்கிறதென்று குறித்து மகளிர் உடலின்கண் ஆசை வைத்து மயங்கிச் சொல்லலான் என்றன பொன்னையும் துயிலையும் பிரித்திடும் வெறும் புழுமளக்கூடல்லால் பின்னை உள்ளுகோல் நீ மயங்குதல் பிராந்தி என்பது செயற்கையால் மினுக்கிய பொன்னாலாகிய அணிகனி அணியினையும் கூரையினையும் வேறுபிடித்து அதனது இயற்கையை பார்க்குமிடத்து வெறும் கிருமிகளும் மலம் ஜலம் குடர் மூளை உதிரம் தசை கோழை முதலிய மலங்களும் நிறைந்துள்ள ஓர் உடம்பல்லது பின்னை அதன்கண்ணே ஆதாயினும் ஒரு சுத்த வசத்து உள்ளதோ இயற்கை வடிவம் அங்கனம் இருப்ப செயற்கை வடிவத்தை பார்த்து நீ மயக்க முதல் உனது சங்கரன் பாதந்தனை தன்னை நாளுது நெஞ்சமே பரசவாதி பெறலாமே என்பது இனி அதன் மேல் ஆசையை விட்டு நீங்கி சங்கரனது திருவடியை மறவாது நினைப்பாய் நஞ்சமே மேலாகி இன்ப சாகரத்தை மிகவும் யாம் அடையலாம் என்று வேகம் கூறி சென்றார் ஆகவே மதுரால் தலைச்சை என்பது கருத்து பொன் என்பது ஆக அதாவது பொன்னும் காரணாகவே பெயர் நகைதான் சொல்லப்பட்டது நகையானது பொன் மேலே ஏற்றி சொல்லப்படுறங்களே இது காரணம் உதாரணம் நாள் யார் குடரும் கொழும் குருமென்பும் தொடரு நரம்பொழு தோலும் இடையுடைய வைத்த தடியும் எத்திரத்தாள் ஏறும் கோதையாள் குடல் கொழுப்பு ரத்தம் எலும்பு தொடர் நரம்போடு அதாவது அதை சுற்றி கொண்டிருக்கிற நரம்புகள் மூடிக்கொண்டிருக்கிற தோல் வைத்த தளியும் சதையும் கொழும்பும் ஜவ்வும் ஆம் மற்றும் மாறாக இவற்றுள் எத்திரத்தால் ஈர்ப்பு பாதையால் இதைத் தவிர பெண்ணும் என்ன இருக்கிறது என்று நான் மற்றொரு பெறுதன்னைகள் சுற்றில்தவா குன்றும் விரும்புலுண்டாம் அறிவியாமறியாமை தோந்துடற்றை சுகமெனான் என்றாய் சிறுதி நெஞ்சமே நமது திரு சுகமினி சிவனையாதீ பாயேத்திலே நாற்பத்தி மூன்றாவது பாட்டு இது இன்னும் அந்த பெண் உச்சையினாலே வரக்கூடிய கடுதலை சொல்லிட்டு வந்தார் அதில் இது ஒரு பாட்டு பெறுவது எண்ணெய் கொள் சுக்கில்கழித்தலார் பெரும் தவ அழி கொன்றும் என்பது மகளிர் கூட்டுறவால் பயனடைவது யாது இந்திரியம் கழிந்து போதலால் வீடு அடையும் வீட்டை அடையும் பொருட்டு நீ நெடுநால் வருந்தி செய்த தவோபலம் எல்லாம் எல்லாவற்றையும் உருவது அவ்வளவோ உருவது அவ்வளவோ பிணை விழும் ஆணியதுண்டால் என்பது அதனால் உனக்கு தேடு வருவது அவ்வளவுதானோ பின்னர் நீ யானென்று விழைந்துள்ள உடம்பிற்கும் அடங்கியிருந்த நோய்கள் நேரிட்டு அதனால் நாசமுள்ளதாம் என்று யோகம் கூற அதற்கு யாம் யாம் தாம் யாவர் எமது சுகமாவது என்று மனங்கேட்பர் அறிவுயாம் அறியாமை தோழி உடற் இணவதை சுகமெனாய் என்றாய் என்பது இவ்வுடம்பு ஜடமாவலின் இதன்கள் நின்ற செய்தன்யம் யாம் நீ இதனை அறியாது அஞ்ஞானத்தோடும் குடி விளம்பின் உடம்பினது தினவை சுகம் என்று கருதான் இவை சுகம் விவேகம் கூற மேகமாவதுதான் யாதென்று மனம் கேட்பார் சிறிது நெஞ்சமே நமது திருச்சுகம் இன் சிவனை ஆதரிப்பாயே இன்பத்தின் இயற்கை ஈதென்று அறிந்து விழுத்து நமது அறிவிற்கு அறிவாய் நின்ற சிவனது திருவடியை ஆதரிப்பாய் நெஞ்சமே நமது ஞானானந்தத்தை பெருவாமின் விவேகம் கோரிக்கின்றது அசைநிலை இதற்கு உதாரணம் திருக்கடை காப்பு திருக்கடைக்காப்பு அப்படின்னா சம்பந்த பெருமான் பாடினதான் அர்த்தம் திருப்பாட்டு சுந்தரபூர்த்தி நகை பாடினது தே தேவாரம் இல்லாத அப்பர்சனம் பாடினது திருவாசகம் என்பது மாண்டிவாசனம் பண்ணது அதனால் நாலு பேருந்து அறுப்புப்போன் முளையார் அல்லல் வாழ்க்கை மேல் இருப்புச் சேர்நிலை விட்டினமாய் திருப்பு தூரனை சிந்தை செய்ய செய்யங் கருப்பு சாற்றினும் அன்னிக்கும் காண்பினோ அறுப்புப்போன் முளையார் அல்லல் வாழ்க்கை மேல் மகளிர் மேலிருக்கின்ற வாழ்க்கையில் இருப்புச் சேர்நிலை விட்டு அதில் ஆசை கொள்வதை நல்ட்டமாய் மிகவும் விருப்பமாய் திருப்பத்தூரனை சிந்தை செய்யச் செய்ய திருப்பத்தூரிலே எழுந்திருக்கின்ற திருத்தலைநாதரா சிவருமானை மனதினாலே தியானிக்க தியானிக்க கருப்புச்சாற்றினும் அன்னைக்கும் காண்பினோம் கரும்புச்சாறை விட மிகவும் இனிக்கும் என்பது பகவானுடைய சிந்தனை உயர்வு அந்த சிந்தனின் மூலம் வரக்கூடிய ஆனந்தம் தான் உண்மையான ஆனந்தம் மற்றதெல்லாம் அழியக்கூடிய ஆனந்தம் பேர் மற்ற வரவற்றார் காண்க தாயுமாகியனும் பாட்டு முதல் இவ் ஆறு பாட்டாலும் பொருந்தலை விடைதல் ஆகாது என்று மறுத்தவர்கள் காண்கள் இது வரைக்கும் மகளிர் கூட்டுறவு வரக்கூடிய கடைதலை சொல்லி முடித்தார் அடுத்தது உணவு நிமிடம் காதருத்தனை குள்காடி பசு ஏகும்ற்றால் நெஞ்சே நீ தரித்திலை விழந்து உழல்வதேன் நிமலனை நினையாதேத்திலாம் கட்டி உண்மையை தாய்மாகி என்ற பாட்டில் முதல் இந்த பெரு எண்ணெய் கொள்கை பாட்டு வரைக்கும் ஆறு பாட்டுகளால் பொருந்தலை கூடாதுன்னு சொன்னார் இந்த பாட்டு முதல் அருந்தளை கூடாதுன்னு சொல்ல போகிற ஆக முக்கியமானது பொருந்தல் விஷயத்திலும் கட்டுப்பாடு இருக்கலாம் அருந்தத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் நாக்குரிசி மிக கொடுமையானது சிங்கேந்திரியம் அந்த ருசிக்கு அடிமை ஆகுறதுனால தான் உடம்புல வியாதிகள் மற்ற இதெல்லாம் கூட ஏற்படுற காரணம் தான் ஆனால் அது முடிகிறது இல்லை என்ன ஒரு நாள் நேரம் இருக்கலாம் அதிகமாக இருக்க முடியாது வாசனை வாசனையை போக்கணும் இப்போ சொல்லுறதெல்லாம் அனற்புத்த வாசனை பேர் உற்பத்த வாசனை அவதி பரியந்தும் இருக்கும் அற்புத்த வாசனை ஏஸ் சொல்கத்திலே தலைமழி கிழக்கு அதனால் அலற்புத்த வாசனையாக இருக்கின்ற இந்த நாக்கு ருசி இருக்க அது மிக கஷ்டம்தான் அதை மாற்றி அமைக்கணும் என்று இந்த மாட்டில் சொல்கிறார் முன்பாட்டில் சிவனை ஆதரிப்பாயே என்று சொல்லி முடித்தார் ஆனால் மனமானது ருசியை தான் ஆதரிக்கிறது என்பதை பார்த்தலே ஆதரித்தனே குலகிருதாதி வடிசிலை காடி என்பது அதாவது கிருத்த குள பாயசம் கிருத்தம் நெய் குளம் வெள்ளம் பாயசம் இதெல்லாம் செய்யப்பட்ட அறுசுவை அடிசிலைகளையும் பீனிப்பு கசப்பு கார்ப்பு ஓர்பு சுவை சொல்லக்கூடிய அறுசுவை உணவுகள் இந்த அறுசுவை அடிசிலை உணவுகளையும் நெய் விரும்பினை இதனால் என்னை என்ன பயனடைந்தே கோள் காடி ஏது பெற்றினும் பசியாகலும் சமித்தற்றால் பேதமற்று எல்லாம் மலமதாதலும் சரியேடு சோறு காடி குற்கை முதலிய யாது வந்ததாயிலும் அறிந்தினால் பசி போதலும் நவை ஜீரணித்திட தொடங்கினால் ஜீரணித்திட ஜீரணித்து அடங்கினால் நானா வேறுபாடு எல்லாம் அற்று துர்க்கந்த மலமாதலும் சரி என்றார் நாக்கு ருசி தாண்டி நாக்கு தாண்டித்தன அப்புறமேல ருசியெல்லாம் பார்க்க முடியாது அப்புறம் ஜேரன் ஆயிரும் ஜேனான பிறகு கழிவுப்பொருள் மலமத்திரமாக போயிடும் அது துர்கந்தமாக தான் இருக்கும் தான் அழகான வாசனை பொருந்திய ாலும்டன் களி பொும்போது பிணை நெஞ்சே நீ தரித்திலாது அவை விழைந்து விழல்வது என் நிமலனை இணையாது என்று இங்கனம் அறிந்து பின்னரும் நெஞ்சமே நீ தரித்து நில்லாது அச்சுவை அடிசில்களை விரும்பி சுழல்வது என்னை நிர்மலனாகிய சிவனை இடைவிடாது கருதரின்றி என்று வேகம் கோரிக்கிறோம் சிவனை நினையாமல் இந்த கிருத்தக்குழா பாயசத்தை நினைகிறாயே இது என்ன பய பயன் ஏற்படுகிறது பசி போகுது அது தேவைதான் அதுக்கு உஷ்யா அவசியம் ஒன்றும் இல்லை பசிக்கு உள்ள ஆகார கருமானத்தை கடை திருப்பி அடையணும் அதுதான் அந்த மனத்தை சம்பளிக்கவில்லை பசிப்பாறது முக்கியமாக ரிஷிப்பாரு தான் முக்கியமாக கருதப்படுகிறது அதனால் எல்லா தகராறுகளும் நல்லது காரணமாக அதன் பிறகு என்றவாறு மலமது ஆதலும் என்பதில் அது என்பது பகுதி பொருள் விதி காதலும் மலமது அது வருதில் அது அந்த முன் உள்ள பகுதி உள்ள அர்த்தம் தான் அதுக்கும் அந்த அர்த்தம் கூட தேவை சரி என்பது விசேடம் இன்று என்பது அறிவித்தது பொருத்தமாக சொன்னாலும் அது விஷய சொல்லும் இல்லை சாமான் வேறு உதாரணம் நல்ல வருசுவை தான் நாக்கின் நுனி மாத்திரமே எல்ல இரு விரலே அல்லதில்லை தான் கடக்க மாட்டாதே நெஞ்சே ஒரு தான் கடப்பாய் போய் பாட்டு போட்டுக்கீரமாக சிவானந்த மாலையில் கிரைப்பற்ற ஒரு பாட்டு நல்ல அறுசுவை தான் நாக்கின் நுண்ணி மாத்திரமே எந்த தான் அறுவகை சுவையாக இருக்கட்டும் நாக்குக்கு முன்னாலே ஒரு நுனி அளவில் தான் அது சுவை கொடுக்கும் அந்த சுவை நாக்கு நுனி அவ்வளவு எல்லாம் இருவிரலே அல்லது இலையும் ரெண்டு விரல் ஒரு இஞ்சி தான் ஒரு இஞ்சி அளவுக்கு தான் அது கொடுக்கணும் எல்லை அதுக்கு விசேனம் என்ன இருவிரலே அல்லதில்லை மெல்ல சுருக சுருக ஒரு நாள் விட முடியலனாலும் இருவிரலை கடக்க இருவளைத்தான் கடக்க மாட்டாது நெஞ்சு இது ரெண்டு வரலை கடக்க ஒன்று சக்தி இல்லையே நீதான சம்சார சாகர தாண்ட போகிறியா சம்சார சாகரனு சின்னதில் தாண்ட முடியல சம்சார சாகரத்தை எங்கே தாண்டி ஆகவே அது ஏன் முடியுது அப்படின்னு சொன்னால் விவேக உயிராக்கி வேணும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல இது அப்டிரதில்லாத மெல்ல தாண்டங்க கப்பல் பிரயாணம் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சம் தானே போகுது கப்பல் தகுந்ததுல அது போல கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டலாம் வந்தவா அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டறது அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் மேலே ஆசை முதல்ல இருக்கு இல்லை அந்த ஆசையை வி விசேஷப்படுத்தப்படாது சரி அது கிடைக்கும்போது சாப்பிட்லாம் என்று முதல்ல அதுக்கு தடை போடணும் கிடச்சிருச்சு கிடைச்ச பிறகு இது சுவை இருக்கா இல்லையான்னு கவனிக்காமல் உள்ள தள்ளுற மாதிரி ஒரு பவானம் பண்ணிக்கணும் இது சாப்பிட வேண்டிய பா பொருள் பொருள் தான்